o oh. வணங்குவான் வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வழுத்துரும் வன்னி ஐங்கரனை வானவரதன மணியரு முகனை மாசரு கொற்ற வாழ்கிறே வானவர் முதுவன் பாலன பலவன் வணங்குநர் திருநெல்லை மாதே வானவரதனா முத்திராமேச வள்ளரை வணங்கி வாழ்த்திடுவான் ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்நாடு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மனம் நிறைந்த மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் நாம் இப்பொழுது ஐந்தாவது பிரகரணமாகிய உபசாந்தி பிரகரணத்தை பற்றி படிக்கப் போகிறோம் சிந்திக்கப் போகிறோம் உபசாந்தி பிரகரணம் என்பது ஐந்தாவது பிரகரணம் அதிலே ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன ஒன்பது கதை ஒரு நிறைவுரை ஒன்பது கதைகள் நானூற்றி பாடல்கள் நிறைவுறை எழுபத்தி பாடல் ஆக ஐநூற்றி பாடல்கள் இந்த உபசாந்தி பிரகரணத்தில் இது உபசம பிரகரணம்னு சில நேரத்தில் சொல்கிறாங்க உபசாந்தி பிரகரணம்னா என்ன இப்போ நம்ம இதுவரைக்கும் நாலு பிரகரணம் படிச்சிருக்கோம் வைராக்கிய பிரகரணம் மும்முற்று பிரகரணம் உற்பத்தி பிரகரணம் சிதி பிரகரணம் என நான்கு பிரகரணங்களை கற்றிருக்கிறோம் படிச்சிருக்கோம் அதில் வைராக்கிய பிரகரணம் என்பது மனதிலே விவேகத்தின் படி விவேகம் முறைத்தபடி விவேகம் என்பது பரம்பொருள் ஒன்றே நிலையானது மற்றவைெல்லாம் நிரந்தரம் இல்லாதவைற்றவையெல்லாம் பயன்பாட்டிற்கு உதவாதவை வாழ்வில் முழுமையான பயனை தராவை அப்படின்னு அப்படிப்பட்ட விவேகத்தை உறுதி செய்து கொள்வது வைராக்கியம் மிக பல சுகங்களை வெறுத்து ஒதுக்கி அவற்றில் அவற்றை பற்றி சிந்திக்காமலே பரம்பொருளை பற்றி மட்டும் பிரம்மத்தை பற்றி மட்டும் சிந்திப்பதே ஒரு வழியாக கொண்டு முறையாக கொண்டு வாழ்வது வைராக்கியம் அப்படி முதல் பிரகரணம் வைராக்கிய பிரகரணம் விவேகம் அறிந்தது விவேகம் கொண்டவன்தான் வைராக்கியத்தை கொள்ள முடியும் அதனால விவேக பிரகரணம் நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டிருப்பது என்பதை ஒப்புக்கொண்டு வைராக்கிய பிரகரணத்தை படித்தோம் அடுத்த போல மும்முச்சு பிரகரணம் மும்முச்சு வனாக அதி தீவிர ஆசை உள்ளவனாக இருப்பது மும்முச்சுத்துவம் ஆன்மீக வாதிக்கில் ஆன்மீகத்திலே பயிர்கின்றவனுக்கு தான் மோட்சத்தை பெற வேண்டும் வீடு பேர் பெற வேண்டும் இந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் இனிமேல் நம்மாலே இந்த உலகத்திலே உலகாயுத வாழ்க்கையிலே கிடந்து உழல முடியாது எனவே நாம் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அவா அதுவும் தீவிர அது தீவிர வேட்கை அப்படிப்பட்ட தீவிர வேட்கை மோட்சத்திலே ஏற்படுவது மும்முட்சி பிரகரணம் அதுவும் படிச்சுட்டோம் அடுத்தது உற்பத்தி பிரகரம் உற்பத்தி என்பது இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கி அதாவது என்ன சொல்றோம் பிரம்மம் ஏகத்துவம் ஏகமாக இருப்பது பிரம்மத்திற்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது அதை ஆழ் இந்த சக்தி நிலைத்திருக்கின்ற சக்தி அதனை பரஷக்தி என்று சொல்வோம் அப்படிப்பட்ட பறைசக்தியினுடைய இயல்பாலே பிரம்மம் சில உற்பத்திகளை செய்கிற என்ன முதன் முதலிலே சக்தி உருவாகிறது தன் உள்ளு உள்ள சக்தியை தனக்குள்ளே வியாபகமாக இருக்கின்ற உள்ளுரை சக்தியை வெளிக்கொணர்கிறது அது நமக்கு தெரியக்கூடிய உணரக்கூடிய சக்தியாக இருக்கிறது அதுதான் நம் நாம் சொல்லுகிற பிரம்மத்தினுடைய சக்தி பிரம்ம சக்தி நான் சைவத்திலே சிவனுக்கும் சக்தி உருவாகிறாள் சிவனோடு துணை இருக்கிறாள் அப்படின்னு ஆஹ் முன்னாடி சொல்றதுண்டு சக்தியாக இருப்போன்றார் சக்தி அப்படிப்பட்ட சக்தி சிவனுக்குள்ளே இருக்கிறது அந்த பறைசக்தி வெளியாகிற பொழுது பலவிதமான தோற்றங்களை உருவாக்குகிறது முதலிலே தோற்றுகிறது சக்தி அதற்கு பெயர் மாயை என்று பெயர் மாயை உருவாகிறது மாயா சக்தி உருவாகிறது இந்த மாயா சக்தியில் இருந்து மூன்று உருவாக்குகிறார்கள் மூன்று ஈஸ்வரர்கள் யார் நமக்கு தெரியும் படைப்பு கடவுள் காக்கும் கடவுள் அளிக்கும் கடவுள் சக்தி உண்டு அவை மறைத்த இது வெற்றியெல்லாம் கையாடுகின்ற ஆட்சி செய்கின்ற ஈஸ்வரர்கள் பிறப்பிக்கப்படுகிறார்கள் உருவாக்கப்படுகிறார்கள் தோற்றுவிக்கப்படுகிறார்கள் இது அடுத்த உற்பத்தி மூன்றாவது உற்பத்தி இந்த ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தாலே ஈஸ்வரர்களுடைய விருப்பத்தாலே இந்த இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய வழிக்கு என்ன அவர்கள் கடை தேட வேண்டும் மோட்சத்தை பெற வேண்டும் பிரம்மத்தினுடைய பிரமத்தினுடைய ஐக்கியத்தை பெற வேண்டும் பிரம்ம ஐக்கியம் பெற வேண்டும் அதற்கு என்ன வழி அதற்கு ஆன்மாவை உலகத்திலே தோற்றுவிப்பது அப்படி மூன்று சக்திகள் தோற்றுவிக்கப்பட்டன மூன்று ஈஸ்வரங்கள் மூன்று ஈஸ்வரர்கள் தோற்றுவிக்கப்பட்ட உடனே மூன்று குணங்கள் எல்லா ஜீவர்களுக்கும் இருக்கின்ற மூன்று குணங்கள் நமக்கு தெரியும் சத்துவம் ராஜோ குணம் தமோ குணம் சத்துவம் ரசதம் தமதம் தாமதம் இந்த மூன்று குணங்களும் பிறப்பிக்கப்படுகின்றன இதன் வழியாக பலவிதமான பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான ஜீவர்கள் தோற்று வைக்கப்படுகிறார்கள் அசுரர்கள் நர தேவர்கள் சுரர்கள் தேவர்கள் அசுரர்கள் தேவர் அல்லாதவர்கள் அசுரர்கள் நர நர மானிட மூன்று வகை இதுல அப்புறம் கிண்ணரன் கந்தர்கள் அப்படி பல பிறப்புகள் அதே போல விலக்கினங்கள் பறவைகள் தாவரங்கள் நிறைய தோன்றுகின்றன பல கோடிக்கணக்கான தோன்றுகின்றன அப்படி அது உற்பத்தி பிரகரணம் ஆனால் தோட்டப்பட்டவை தோற்றுவிக்கப்பட்டவை உருவாக்கப்பட்டவை எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் தோன்றி அழிவது ஒரு காலகட்டம் வரைக்கும் வாழ எல்லாம் அழிய போகிறது நமக்கு தெரியும் எந்த உயிரும் எந்த ஜீவனும் எந்த பொருளும் நிரந்தரம் இல்லை யாரும் அறியக்கூடியவையே நமக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம முதல்ல படித்தோம் மனித உயிருக்கு மனிதனுக்கு நூறு ஆண்டு சில சாத்திரங்கள்ல நூத்தி இருபது சொல்றாங்க இந்த ஞானவாசிட்டத்தில் நூறு ஆண்டு நூறாண்டு காலம் வாழ்வது அவனுடைய முழுமையான வயது ஆயுசு அவனுடைய முழுமையான ஆயுசு என்பது நூறாண்டுகள் அது எல்லா பொருளும் ஒரு ஆடுன்னா எழு முப்பது ஆண்டுக்கும் முப்பது வருஷம் வரைக்கும் யானைன்னா எழுபத்தி அஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் எல்லாத்துக்கும் நிர்ணயங்கள் உண்டு அப்படி நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரைக்கும் வாழ அப்படிப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரைக்கும் வாழ்வதற்கு அவற்றை காப்பாற்ற வேண்டும் உயிர்களையும் தாவரங்களையும் காப்பாற்றப்பட வேண்டும் அது திதி காப்பாற்றப்படுவது என்பது திதி ஸ்திதி நிலைநிறுத்தப்படுவது பிரம்மன் படிக்கின்ற கடவுள் விஷ்ணு திருமால் காக்கின்ற கடவுள் சங்கரன் அளிக்கின்ற சங்கார சங்காரம் செய்கிறவன் அளிக்கின்றான் மூன்று ஈஸ்வரர்களும் பிரம்மத்திற்கு நம்ம குணங்களை சொல்லுகிறோம் சத்துவ குணம் ரஜகுணம் தாமத குணம்னு மூன்று ஈஸ்வரர்களுக்கும் குணங்கள் உண்டு அதுவும் அப்படி இந்த பிறந்த உயிர்களை வாழ வைப்பது காக்க காப்பது அவற்றை அவற்றினுடைய ஆயுக் காலம் வரைக்கும் வாழ வைப்பது என்பது அவசியம் இது திதி பிரகரணம் எல்லா தீவர்களுக்கும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது தகுதி இருக்கிறது அதனாலே வாழ வைக்க வேண்டும் இது திதி பிரகரணம் அடுத்த போல சொல்ல போறது குபசாந்தி பிரகரணம் என்னன்னா இது வரைக்கும் உற்பத்தி செஞ்சோம் காப்பாத்தணும் கர்மங்களை செய்தோம் பெய்ய கர்மமோ நல்ல கர்மமோ கர்மங்களை செய்து கொண்டிருந்தோம் இப்ப நாம் ஓய்வு எடுத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அடுத்த நிலையின என்ன உற்பத்தி ஆகிவிட்டோம் காப்பாற்றிட்டோம் ஓரளவுக்கு வாழ்ந்து ஆயு காலத்தை அப்ப அடுத்த நிலை என்ன நாம் பிரம்மத்தோடு ஐக்கியமாக வேண்டும் பரம்பூரோடு சேர வேண்டும் பரம்பொருள் நாம் ஒன்று என்பது உணர வேண்டும் நாம் ஆன்மஸ்வரூபம் என்பது உணர வேண்டும் அதை உணர்வதற்குரிய முயற்சி தான் நம்மை சாந்தப்படுத்திக் கொள்வது வேலையெல்லாம் விட்டுட்டு ஓய்வு சாந்தப்படுத்திக் கொள்வது படப்படப்பை குறைத்துக் கொள்வது அது உபசாந்தி உபசாந்தம் அப்படின்னா உபன துணின்னு அர்த்தம் இரண்டுன்னு அர்த்தம் ஜோடின்னு அர்த்தம் உபசாந்தம் நம்முடைய அடுத்ததாக உள்ள பருவத்திற்கு உபசாந்த பருவம் அப்படி அந்த சாந்த படித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த பிரகரணம் உபசாந்த பிரகரணம் அதை இப்போ நம்ம படிக்க போகிறோம் இதில் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பாடல்கள் இருக்குது அதில் ஒம்பது கதியில் ஒரு நிறைவுறையில் எழுபத்தி ஓரு பாடல்கள் உபசாந்தி பிரகரணம் தெரி கதைகள் வரலாறு தெரிந்த வரலாறு ஆனால் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அறிந்த அறியக்கூடிய அறிந்து கொள்ள வேண்டிய அறிந்து சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே தத்துவங்களை பற்றி பேசுகிறான் கதையின் பெயரை ஒழிய அவர்கள் பெயராதே அவர்களுடைய குணங்களைக் கொண்டு அவர்கள் கூறுகின்ற மற்றவர்களுக்கு உரைக்கின்ற தத்துவங்களை சேர்த்தது ஜனகன் என்பது நமக்கு தெரியும் ராமாயணத்தில் சீதா பிராட்டியுடைய அவர் விஜயக அரசர் அவர் ஒரு தன்னுடைய அவர் கர்ம வீரன் கர்மஞ்ஞானி அதாவது அரசனாகவும் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு கர்மங்களை செய்து கொண்டு ஞானியாகவும் பிரகாசித்தவர் அதனாலே அவர் எப்பொழுதுமே எல்லாம் அறிந்தவர் அப்படிப்பட்ட ஞானி அவருக்கு தோன்றியதை அவர் தனக்கு தன்னை பலப்படுத்திக் தன்னை வலுப்படுத்திக் தன்னை மேம்படுத்திக் கூறிய கற்றுக்கொண்ட தத்துவங்களை பற்றி சொல்வது அவர் ஒரு நாள் உழுதுகிட்டு இருக்கப்ப அவருடைய ஏர் முனையிலே ஒரு குழந்தை இருந்தது அதுதான் சீதைன்னு சொல்வாங்க அவருக்கு இயல்பாக மனைவி மனைவி மூலமாக பிறந்த ஒரு ஊர்மிலை சீதை என்பவர் பூமாதேவிடைய பெண் அவள் பூமியிலே கண்டெடுக்க பெற்றவள் அப்படிப்பட்ட ஜனகருடைய ஆட்சி நேர்மையான முறைப்படி அதாவது வைசீக முறைப்படி ஆண்டவர் அவருடைய தத்துவங்களை பற்றி சொல்வது ஜனகராஜன் கதை அடுத்தது புண்ணிய பாவனன் கதை இரண்டு இளைஞர்கள் என்றும் பாவன் என்றும் இரண்டு இளைஞர்களை தெரிகடவன் என்கிற முனிவருக்கு பிறந்தவர்கள் அவர்களும் தாங்கள் ஞானம் பெற்ற விதத்தில் தங்களுடைய தந்தையிடம் பெற்ற அறிவை எப்படி ஞானம் பெற்றோம் எப்படி நாம் பக்குவம் அடைந்தோம் என்பதை இருவரும் ஒருவொருவரோடு இதுல இந்த கதையில அவர்களுடைய முற்பிறப்பை பற்றியெல்லாம் பேசப்படுகிறது புண்ணியன் என்பவர் முற்பிறப்பு தன்னுடைய தம்பியினுடைய முற்பிறப்பு இனி பிறக்க போகின்ற பிறகுகள் அதில் ஏற்பட போகின்ற செயல்கள் நிகழ்ச்சிகள் அதை பற்றி பேசுவது அது புண்ணிய பாவனன் கதை மாபலி கதை என்பது நமக்கு தெரியும் மாமன் அவதாரத்திலே பங்கு பெற்ற மாமன் அவதாரத்திலே திருமாவின் மூன்றாவது திருவடியை கலையில் எழுந்திய அசுரர் தலைவர் அசுர ராஜா அசுர சக்கரவர்த்தி அசுரர்களுடைய அரசன் சக்கரவர்த்தி மாமன்னன் அவனுடைய கதை அதுவும் அதேன அவன் தந்தைய தந்தையாரிடம் ஆட்சி புரிந்துட்டேன் பல நூற்றாண்டுகள் ஆட்சி புரிந்து எனக்கு ஆட்சியிலே விரட்டி வந்துவிட்டது என்னாலே இதை பற்றி சிந்திக்க முடியாது நான் மோட்சம் பெற வேண்டும் பரம்பொருளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று விடைபெற்று கொண்டு வந்து சுக்கரனிடம் உபதேசம் கேட்டு மேலும் சிந்தித்து பக்குவம் பெற்று ஐக்கியம் பெறுகிறவன் பிரம்மாக்கியத்தை பெறுவன் அது மாவழி கதை அடுத்தது பிரகலாதன் கதை இதுவும் நமக்கு தெரியும் பிரகலாதனும் இருப்பார் தொழில் இருப்பார் என்று திருமால பற்றிய பக்கர் அவன் இரண்யனுடைய மகன் இந்த கதை அடுத்தது காதி கதை காதி என்பது விஸ்வமுுத்திர தந்தை என்று சொல்வார்கள் கார்த்திகதை அடுத்தது உத்தாலதாரம் இவர் ஒரு மகா ஞானியுடைய புத்திரர் இவர் ஞானம் பெற்ற கதை அடுத்தது சுரங்கு கதை கடைசியாக உள்ளது வீதம் கதை வீர வீதம் வீரத்தோடு இருந்து தன்னுடைய மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு பரம்பு உண்டு ஐக்கியமானவன் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அடைந்தவன் வீந்த கல்வியான் அவனுடைய கதை ஒன்பதாவது கதை பத்தாவது நிறைவுரை நிறைவுரை எழு பாடல் இப்படி ஒன்பது கதைகளையும் நிறைவுரையையும் சேர்த்து நான் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பாடல்கள் பிரகரணம் இது இதனை நாம் இப்போது பார்ப்போமாக சுரர் உருவின் மகன் உரைத்தபடியே இவ்வுலகலாம் சுரூபமாகும் சுரர் உருவின் மகன் உரைத்தபடியே இவ்வுலகலாம் சுரூபமாகும் விரவிய நிழ்பிறப்பு இறப்பு ஆம் இம்மாயை இராசத தாமதத்தை மேகும் விரவிய நிழு பிறப்பு இறப்பு ஆம் இம்மாயை ராசத தாமத தீமேவும் தூண் சுமக்கும் மண்டபமே போல் நிற்கும் திறமுல சத்துவ குணம் உன் போல்வார்கள் நிற்பர் இது முதல் பாட்டு உபசாதி படலத்தினுடைய முதல் பாட்டு முதல்ல இதுக்கு முன்னாடி படிச்ச தாசுரன் கதைக்கு அடுத்தா போல நம்ம படித்தது கசன் கதை கசனுடைய தேவர்களுடைய குருவாகிய சுரர்கள் சுரர் குரு தேவர்களுடைய குருவாகிய வியாழ பகவான் என நம்ம வந்து ந சனீஸ்வரனுடைய ஏழு நவ நவகிரங்களோடு கூட இருக்கிற குரு வேற தேவருடைய குருவாகிய வியாழன் வேற அதனால தேவர்களுடைய வந்து வியாழ பகவான் பிரகஸ்வதி என்றும் பெயரு பட்டன் அப்படிப்பட்ட குரன் குருவினுடைய பிரகஸ்வதியுடைய மகனாடிய கசனுடைய கதையை படித்தோம் கசன் கதையினுடைய என்ன சொன்னார் கசன் அனைத்துடையமே அப்படிப்பட்ட பிரம்மத்தினுடைய சொரூபமாக இருக்கின்ற உயிர்கள் பொருள்கள் எல்லாம் ஒன்றே ஆன்மஸ்வரூபமே நீண்ட கால வாழ்வும் சாபும் பிறப்பிறப்பு எல்லாருக்கும் உண்டு குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டுகள் வாழ்வதும் சாவதும் எல்லாருக்கும் உண்டு அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபமாகிய உயிர்கள் எல்லா உயிர்களுமே ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் ஆத்மாவுடைய சுரூபங்கள் பிரமத்தினுடையோம் அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட வாழ்க்கை பின்னர் இறப்பு இந்த மாதிரி குணங்களிலே ராஜதும் ரஜோ குணமும் தாமத குணமும் கலந்திருக்கும் இவருடைய வாழ்க்கையிலே சிறப்பாக ராஜோ குணமும் தாமத குணமும் நிறைந்திருக்கும் மற்ற ஜீவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ரஜோ குணமும் தாமத குணமும் இருக்கும் அடுத்தது போல எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் எல்லோரும் வாழக்கூடிய ஜீவர்கள் நல்ல தூணை நிறுத்தி வலுவான தூணை நிறுத்தி கட்டப்பட்ட மண்டபங்களைப் போல நினைத்து நிற்கக்கூடிய நிலையாக வலுவாக நிற்கக்கூடிய ஜீவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சத்துரு குணத்தவர்கள் சத்துரு குணத்தை கொண்டு வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் நல்ல நிலைமை இருக்கும் உயர்ந்த உள்ள உயர்ந்த நிலைமை இருக்கும் அப்படிப்பட்ட சத்துரு குணமுடையவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்களை போல நீனும் ஸ்ரீராமனின் வலிமையாக சத்துவ குணத்தோடு நிரந்தரமாக வலிமையாக இருப்பதாக இது முதல் பாட்டு பாட்டு அரு சத்துவ குணத்தோர் தோல் குறிக்கும் அரவு என்ன தோல் குறிக்கும் அரவு என்ன மாயா பாசம் நழவுபார் இப்ப இது ஒரு செய்தி ஒரு செய்தி என்ன வலுவரி சத்துவ குணத்தால் மாயாபாசங்களையும் ஆசை மோகங்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அவற்றையெல்லாம் உடனடியாக நீக்கி தள்ளி பா பாம்பு எப்படி தன்னுடைய சட்டைகளை உரித்து உரித்து போட்டு பாம்பு அடிக்கடி சட்டை உரிக்கும் அதன் பேர் தோல் தோல் உரிக்கிறது அப்படி பாம்பை போல தன்னுடைய மாயா பாசங்களை ஆசைகளை விகற்பங்களை ஒதுக்கார்கள் இது ஒரு செய்தி வலுவறு சத்துவ குணத்தோல் தோல் உரிக்கும் தோலை உரித்து நீக்கக்கூடிய அரவு என்ன பாம்பு என்ன அரவு மாயா பாசம் நழுவவர் எல்லாவற்றையும் விட்டு விலகிக் கொள்வர் எல்லாம் பிரம்மம் யாவும் பிரம்மே எல்லா பொருளும் எல்லா ஜீவர்களும் பிரம்மே அதுவே நாமும் அதுவே என்று எண்ணி நாமும் இப்ப நாமும் பிரம்மே அதுவே நாம் என்று எண்ணி உறுதியாக கடைப்பிடித்து உறுதியாக வைராக்கியத்தோடு கடைபிடித்து நாம் வேறு நீ வேற உலகம் வேறு நாம் வேறு உலகம் என்பது அடியக்கூடிய பொருள் என்றைக்கு இருந்தாலும் நிரந்தரம் இல்லாத பொருள் அழியக்கூடிய பொருள் நான் என்பது ஆன்மா ஆன்ம சுரபம் எப்பொழுதும் அறியாது என்னுடைய உடல் அடையும் என்னுடைய ஆன்மா அழியாது அப்படிப்பட்ட ஆன்மாவை பெற்றவன் நான் உலகத்துக்கும் எனக்கும் வேறுபாடு உண்டு நான் வேறு உலகம் வேறு என்று மோகங்களை ஒழிப்பாயாக உலகத்தின் மேலிருக்கிற மோகங்களை ஒழிப்பு பிரம்ம மூல சித்தத்தினை அதனுடைய அறிவிலிருந்தோதியை சேர்வாயாக பிரம்ம சைத்தன்யத்திலே எழுகின்ற கற்பனையாவற்றையும் அதாவது மனசுல ஒரு கற்பனை என்பது என்ன மனதிலே ஏதோ இருக்கும் அதை கொண்டு வேறொன்றை கற்பிப்பது அல்லது அது பெரிதாக்குவது சின்னமாக இருப்பது பெருசாகி ம ஒரு சின்ன விலையை மரமாற்றி பார்ப்பது கற்பனை அப்படிப்பட்ட கற்பனைகள் விளக்கி கற்பனை எதுவும் நிலைப்பதில்லை உண்மை இல்லை அவற்றையெல்லாம் விளக்கி கடலில் அலை கடலும் மலையும் பிரியாது கடலில் எப்பொழுதும் மழை இருக்கும் ஏற்றமும் இறக்கமும் கொண்ட அலைகள் எப்பொழுதும் இருக்கும் அதே போல நீயம் இல்லாமல் இரு கடல் என்பது இருப்பது அலை என்பது இல்லாத அலை என்பது தோன்றி தோன்றி மறையக்கூடியது அதே நீயும் மறைவனாக எந்தவிதமான இருப்பும் இரு அதாவது ரெண்டு உலகாயுதத்தை பொறுத்தமட்டிலே நீ இருப்பில்லாதவனாகரு உலகாயுதத்தை உலக வாழ்க்கையை பொறுத்தமட்டிலே நீ ஒதுங்கியவனாக வாழ்க்கையிலே நீ உயர்த்தவனாகரு இது புரிந்துகோனும் இது இரண்டாவது பாடல் மூன்றாவது பாடல் சோகம் இல்லை ல்லை சுழம் என இன்றும் உள்ள பொரு உள்ளது இறங்க வேண்டாம் ஊக்கமர வருவன போவன நினைவேல் ஊக்கம் வருவன ஒன்றுமில்லா மாகன சத்துவ குணத்தோடு ஒருவனாய் இடரெல்லாம் மாற்றி நிற்பாய் இது அழுத்தமா உனக்கு இப்படி ஆசைகளை நீக்கி சிந்தனைகளை நீக்கி அவ்வப்பொழுது வருகின்ற மோகங்களை துக்கங்களை துயரங்களை சிந்தனைகளை நீக்கி வாழ்வாயானால் அரபு பாம்பு போல சட்டையை உச்சி ஊச்சு போட்டு நமக்கு எந்த விதமான தொந்தமும் இல்லாமல் தொடர்பும் இல்லாமல் வாழ்வாயானால் உனக்கு சோகம் என்பது இல்லை உனக்கு மோகம் என்பதும் இல்லை ஆசைகள் மயக்கங்கள் இல்லை பிறப்பு இல்லை அடுத்த பிறப்பு இறப்பு சுழற்சியும் இல்லை அதனாலே ஏகம் ஏகம் என்று ஒன்றே நான் நான் ஆன்மா என்னுடைய ஆன்மாவிலே பிரிவு கிடையாது பிந்தம் கிடையாது பேகம் கிடையாது விகற்பம் கிடையாது நான் என்பது ஆன்மா நான் சித்தானவன் சத்தானவன் ஆனந்தமானவன் இதுல சித்துங்கிறது சாரி சத்து என்பது இருப்பது ஆன்மா இருக்கும் எப்பொழுதும் இருக்கும் நிரந்தரமாக மற்ற பொருள்கள் மோகங்கள் எல்லாம் காலக்கெடுக்கெடு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் காலக்கெடுகளில் கெடுக்களை உடையது அவற்றையெல்லாம் வகையெல்லாம் வழிந்து போகும் அப்படிப்பட்ட யூகத்தாலே ஊகமுறை யூகத்தாலே ஞானத்தாலே உன்னுடைய அறிவின் திறத்தாலே யூகித்து வருகாலத்தை ஏதும் இல்லாத மிகுந்த கனத்தினுடைய உறுதியுடைய வலுவான சத்ருணத்தோடு நிற்பாயாக சத்ருணத்தோடு ஒருவனாய் ஏகனாய் நிடர் எல்லாம் மாற்றி நிற்பாயாக துயரங்களை எல்லாம் மாற்றி எல்லாம் சர்ச்சி தான ஏகனாக இருப்பாயாக இது மூன்றாவது பாடல் நான்காவது பாடல் படிப்போம் சமம் ஆகி நிலையாகி சமம் ஆகி நிலையாகி திறம்மாய்னாகிர்ந்து சமணம்டையவனாக பிரிப்பு ஏற்பில்லாதவனாக துயர இன்பம் இல்லாதவனாக இன்பத் துன்பம் இல்லாதவனாக இரட்டை இல்லாதவனாக சமமானவனாக மாறிவிடு சமமாகி சொரூபத்தே நிலையாகி நான் ஏகன் ஆன்ம சொரூபத்தே நிலையாகி கிரமாக உள்ளவனாக மதியாகி திடமான மதிய உடையவனாக திடசித்தம் உள்ளவனாக திட உள்ளவனாக அறிஞனாக சாந்தன் ஆகி அமைதியாக பரபரப்பு இல்லாமல் எப்பவுமே எந்த காரியத்தை செய்தாலும் அமைதியாக செய்த பத்து நிமிஷத்துல செஞ்சாலும் பரபரப்போட செய்கிறது ரொம்ப வேகமா செய்யணுங்கிற நேரத்துல செஞ்சா ரெண்டு தப்பு வந்து முடிக்கிறதுக்கு இருபத்தி நிமிஷம் ஆகலாம் அதாவது அமைதியாக நம் என்னால இந்த காரியத்தை முடிக்க முடியும் தன்னம்பிக்கையோடு செய்ய தொடங்கினால் அமைதியாக சாந்தமாக நிதானமாக செய்தால் காரியை முறைப்படி செம்மையாக செய்ய முடியும் பதட்டப்பட்டால் பதறிய காரியம் சிதறம் இது சொல்ற வார்த்தை பதட்டம் இல்லாமல் அமர் மௌனியாகி மௌனம் என்பது மிக பெரிய சம்பத் இப்ப சாதாரணமாக மௌன விரதத்தில் ரெண்டு மூணு விதம் சொல்லுவாங்க நம்மளாம் என்ன மௌன விரதம் இருந்தால் பேச மாட்டோம் ஆனால் செய்கை காட்டுவோம் காத தொட்டு கையை தொட்டு செய்கை காட்டுவோம் அதுவும் மாறி எழுதி காட்டுவோம் எதுக்கு அது இல்லாம காஷ்டமான பேரு அது எதுவுமே பண்ணப்படாது யாரையும் பார்க்கறது கூட ஒரு பொருளோடு பார்க்கக்கூடாது முழுமையாக மனம் அமைதி அடைந்து அமைதியாக இருந்தால் தான் மௌனம் நினைக்க முடியும் அமைதியாக முழுமையாக அமைதியோடு மனம் இருந்து அமர் மௌனியாகி நல்ல மாணிக்கத்தை போல நன்மணி போல நல்ல மாணிக்கத்தை போல தெளிந்து நீங்க இந்த கல்யாபாரம் ஒன்றும்னு பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க மூக்கில் ஒரு புது கண்ணு அடி வச்சுருப்பாங்க கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க அது சுத்தமான கண்ணுக்கு தான் மரியாதை விலை ஜாஸ்தி வைரத்தில் ஒரு பெரிய கல் இருந்ததுன்னா அது வில கூடிக்கினே போகும் ஆனால் ஒரு சின்ன கலஞ்சம் இருந்தால் கூட விலை குறைஞ்சி போயிடும் இல்லாமல் போயிடும் விலையே இல்லாமல் போயிடும் அதனால் மாணிக்கங்கள் அதாவது நவரத்தனங்கள்னு நம்ம சொல்கிற ஜெம்ஸ் அதுக்கு என்ன இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் அதுல கலங்கமே இருக்கக்கூடாது தூசி இருக்கக்கூடாது துப்பட்டை இருக்கக்கூடாது கலங்கம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட தூய்மையான மாணிக்கம் போல துயர் அனைத்தையும் கீர்த்து நிற்பாயாக நிமலமுறை நிமலம்னா குற்றமற்ற நிர்மலம்னு அர்த்தம் மலம் இல்லாத நிமலமுறை நிகழ்கால தொழில் செய்து நிகழ்காலத்தில் உனக்கு விதிக்கப்பட்டது உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட கர்வங்கள் எதுவோ அவற்றை செய்து முறைப்படி செய்தேன் யாவை நேயம் இன்றி செய்கின்ற காரணம் பாசம் இல்லாமல் பற்றலாமல் பயன் கருதாமல் செய்கின்ற கடமை எனக்கு இடப்பட்ட கட்டளை அதை நான் எனக்கு தரப்பட்ட வேலைகள்ாரியங்கள் அதை நான் செய்கிறேன் ஆனாலும் எனக்கு இதை பற்றிய பயன் இல்லை யாருக்கு என்னுடைய இஜமானனுக்கு எனக்கு யார் காரியத்தை செய்ய சொன்னாரோ அவருக்கு தான் பலன்கள் போகும் அது மாதிரி நான் செய்கின்ற காரியங்கள் அனைத்தினுடைய பலன் ஈஸ்வரனை சேர வேண்டும் ஈஸ்வரார்ப்பணம் பிரம்மார்ப்பணம் பிரம்மத்தை சேர வேண்டும் ஈஸ்வரனை என்று விருப்பம் ஏதும் ஏதும் இன்றி கர்மங்களை செய்வாயாக இந்த பொருள் இந்த சொத்து எனது என்று நமது என கொள் தலும் வேண்டாம் விடுதலும் வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தழுவும் வேண்டாம் விடுதலும் வேண்டாம் நான் ஏற்றுக்கொண்டு எனக்கு சொந்தது சொந்த வேண்டாம் என்னதில்லை என்று ஒதுக்க வேண்டாம் செய்வாய் பிறப்பிலே இனி பிரப முடிவான பிறப்பிலே மெய்ஞானம் எளிதில் உண்டாம் பனிச்சுடர் வெள்ளி பனிச்சுடர் வெண்ணித்திரங்கள் உத்தமாம் படுவதுண்டோ செனித்தவரில் மேலோராய் நல்லோராய் மித்திராய் தெளிந்தோராகி அனித்தம் அருண் முத்தராய் ஞானிகடாய் அவரை குணமெல்லாம் சேரும் இது அஞ்சாவது பாட்டு இதுல ஒரு வித்தியாசமான கருத்தம் இனி பிறவா கடைசியாக பிறப்பு இனி பிறகு கிடையாது கிடையாது இதுதான் கடைசி பிறப்பு இனி பிறவா முடிவான பிறப்பு இனிமேல் எனக்கு பிறப்பு கிடையாது எனக்கு இந்த பிறப்போடு நான் முத்தி பெற போகிறேன் ஞானம் பெற போகிறேன் சித்தி அடைய போகிறேன் அப்படி இருக்கிறப்ப என்னுடைய நெஞ்ச எப்படி இருக்கணும் மகா சாந்தமாக ஒளியோடு சைத்தன்ய ஒளியோடு பிரகாசமாகி எப்பொழுதும் ஆனந்தமாக இன்பமாக பரம்பொருளை பற்றி மட்டுமே சிந்திக்கின்ற சித்தனையாளனாக இருக்க இனி பிறவா முடிவான பிறப்பிலே மீஞானம் எழுதி உண்டாகும் உண்மையான ஞானம் என்றும் அழியாத சிறப்பான ஞானம் எளிதிலே உண்டாகும் எப்ப நான் ஜீவன் உத்தன் ஆகிவிட்டேன் நான் இந்த பிறப்போடு என்னுடைய பிறப்பிறப்பு தீர்ந்துவிட்டது நான் சத்தியலோகத்திலே பிரம்மனோடு இருக்கப் போகிறேன் பரம்பொருளோடு ஐக்கியமாகி பரம்பொருளுக்குள்ளே இருக்க போகிறேன் அப்படிப்பட்டதுனால எனக்கு எளிதாக ஞானம் உண்டாகும் பனிச்சுடர் வெண் வெண்ணித்திறங்கள் நல்ல மாணிக்கம் போல பனிய பனியில காலையில பாத்தீங்கன்னா மார்கிழை மாதத்தில் மென் பனி இருக்கும் அதுல சூரிய ஒளி வந்து மிக பிரமாதமாக பிரகாசமாக தெரியும் ஒளியோடு அப்படிப்பட்ட பனி சுடர் வண்ணத்தினங்கள் அப்படிப்பட்ட சுடர் உடைய ரத்தினங்கள் உத்தம உத்தமமானது அப்படிப்பட்ட நிலையை அடைந்து உத்தமமான நிலையிலிருந்து சாந்தனாகி மௌனத்தையுடையவனாகி நல்ல மாணிக்கம்போல் களங்க மட்டும் தெளிந்து கலைந்து இருப்பாயாக ஸ்ரீராமனே நல்ல மாணிக்கமாக கலங்கமற்ற மாணிக்கமாக உயர்ந்த நிலையிலே சாந்த மனத்தோடு நிலையாக நிற்பாயாக செலித்தவரில் மேதூராய நல்லோராய் மித்திரராய் பிறந்தவர்களிலே மிகச் சிறந்தவர்களாக நல்லவர்களாக எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்களாக நண்பர்களாக மித்திராக தெளிந்தவராக முழுமையாக கற்றவர்களாக ஞானிகளாக தெளிந்தவர்களாக நித்தியமாக அனைத்தத்தை அறுத்து அனைத்தத்தை மாற்றி நித்தியம் பெற்றவர்களாக ஞானிகளாக அப்படிப்பட்டவர்களை எல்லா நற்குணங்களும் சேரும் அப்படிப்பட்ட ஞானிகளாக நீ இருப்பாயாக அடுத்த பிறப்பு எனக்கு கிடையாதுங்கிற மனத்தைக்கியத்தோடு வைராக்கியத்தோடு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள் எல்லா ஞானத்தையும் அடைந்துவிடும் துன்பங்களை எல்லாம் போக்கிவிடும் எல்லோருக்கும் நல்லவனாக சிணேதனாக உயர்ந்தவனாக இரு மாணிக்கம் தெளிந்த மாணிக்கமாக கலந்துமற்ற மாணிக்கமாக இருப்பாயாக அஞ்சாவது பாட்டு ஆறாவது பாட்டு என்றாம் விரும்பும் தன்மை மெத்தென்ற அவர் தம்மை உடலாம் விரும்பும் தன்மை கொத்து ஒன்று வனமூங்கில் குழரிசையாய் மகிழ் விளங்கின கூட்டம் போல் இத்தன்மை அவருக்கும் பொறுமையினால் இயல்பினதான் இதில் இதனின் வேதாய் சத் என்ற வழி இரண்டு ஏழு பவம் தீர்ப்பவருக்கு அவற்றை சாற்ற கெண் மேன்மையான குணத்தையுடையவர்கள் மேன்மையான நிச்சயமாக மென்மையா மென்மையான சரீரத்தையுடையவர்களாகத்தான் இருப்பார்கள் அதோ ஞானம் பெறப்பெற நம்ம முன்னாடி ஒரு கதையில சொல்லியிருக்கோம் அவள் தவம் ஏற்றாள் தவம் செய்ய மிக பருத்த அறிக்கையாக இருந்தவள் தர்மத்தை செய்ய செய்ய தவத்தை செய்ய செய்ய யோகங்களை தவங்களை செய்ய செய்ய குண்டூசி போல மெரிந்து விட்டாள் அதனால அவளுக்கு என்ன சொன்னோம் சுகூசின்னு பேருன்னு சொன்னோம் அப்படி கருத்த உடல் இல்லாமல் எப்பவும் எழுந்த உடலாக யாரும் ஞானம் பெற்றவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட சரீரம் மெத்த என்ற சரீரத்திலே சாந்தமுடையவர்களாக இருப்பவர்களை உலகெல்லாம் விரும்பும் உலகத்திற்குள் அனைவரும் பின்பற்றுவார்கள் எப்படி ஒரு உதாரணம் பெற்றார்கள் காட்டுல ஆடு மேய்ச்சிரவம் மாடு மேய்ச்சுவன் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு புல்லம் உடல் வச்சிருப்பார் ஏதோ பாட்டு போட இப்ப நம்ம வீடு ஊர்களில் பார்ப்போம் சும்மா கட்சி கொட்டிக்கு போனா கூட மாடு வராது புல்லாங்குழல் போது இசை பாடு போனா உடனே வங்கிடும் கொத்து ஒன்று மூங்கில் குழல் இசையா மூங்கில் உள்ள மூங்கில் மூங்கிலால செய்ல்லாங்குழல் புல்லாங்குழல் இசையாலே கட்டுப்பட்டு மேய்ப்பு இடையன்பா பின்னாலே சொல்லுகின்ற ஆ ஆவின் கூட்டம் போல மா பசுக்கள் உன் பின்னாடி எல்லாரும் வருவார்கள் நீ எப்படி சார்ந்த மனமுடையவனாக மென்மையான மனமுடையவனாக எல்லாருக்கும் நே நண்பனாக எல்லோருக்கும் நல்லது செய்வனாக இருந்தால் உன் பின்னாடி நிறை வருவார்கள் இத்தன்மையாவும் பொருந்தும் இது எல்லாருக்கும் கிடைக்கும் எப்ப நீங்கள் முறைப்படி பழகினால் முறைப்படி வாழ்ந்தால் புதுமையினால் இயங்கினதாம் சத்துவத்தை சத்தியத்தை அடைவதற்கு வேறு இரண்டு வழிகளும் உண்டு அவற்றை நான் சொல்ல போகிறேன் நான் சொல்கின்றேன் கேட்பாயாக அப்படின்னு ஆறாம் கோட்டை சொல்றாரு ஏழாம் கோட்டை இந்த இரண்டு வழிகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் சர்ச்சித்தை எப்படி அடைவது ஆனந்தத்தை எப்படி அடைவதுங்கிறது ரெண்டு வழிகள் உண்டு அடைவதற்கும் மேன்மையான மோட்சத்தை அடைவதற்கும் ஆன்மஸ்வரூபத்தை அறிவதற்கும் இரண்டு வழிகள் உள்ளன என்று ஆறாவது பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் திரும்ப ஒரு முறை படிப்போமாக சரீரத்தின் அவர் தன்மை உலகலாம் விரும்பும் தன்மை கொத்தென்று வனம் உங்கில் குளலிசையால் மகள் விலங்கின் கூட்டம் போல மகள் விலங்கின் கூட்டம் போதும் இத்தன்மையவருக்கும் பொதுமையினால் இயங்கினதாம் இதழில் வேறாய் சத்தென்ற படியிரண்டு ஏழு பவம் தீர்ப்பவர்க்கு அவற்றைச் சாற்ற கெண்மினான் விருதுவான மனத்தையும் மென்மையான மனத்தையும் உடலையும் கொண்டு நல்ல உள்ளத்தோடு எல்லா கர்மங்களையும் காரியங்களையும் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு உலகெல்லாம் அவர்களை விரும்பி பின் செல்லும் எப்படி என்றால் ஒரு ஓமையோடு சொல்லுகிறார் எப்படி வனத்திலே மாடு மேய்க்கின்ற ஒரு மனிதர் புல்லாங்குழல் இசையாலே மாடுகளை கட்டுப்படுத்தி அழைத்துச் செல்வது போல புல்லாங்குழல் இசையுடைய இனிமையை கேட்டு கட்டுப்பட்ட மனம் மாடுகள் பசுக்கள் அவர் பின்னே செல்வது போல இந்த நல்ல ஆன்மாக்கள் பின்னே அனைவரும் செல்வார்கள் அப்படிப்பட்ட ஆன்மஸ்வரூபத்தை சத்துவத்தை அடைவதற்கு ஏழு பிறவிக்கும் ஏழு பிறவிக்கும் பிறவி நாசத்தை அளிக்கக்கூடிய சத்துவ குணத்தையும் ஆண் சுரூபத்தை அறிந்த ஞானத்தை பெறுவதற்கு இரண்டு வழிகள் உண்டு அவற்றை சொல்லுகிறேன் கேட்பாயாக இது ஆறாவது பாட்டு இப்ப இரண்டு வழி என்னென்ன ஏழா பாட்டில சொல்லுகிறார் முதல் வழி குருபரனுடைய உபதேசங்களை வார்த்தைகளாக தெய்வத்தினுடைய வார்த்தைகளாக கருதி அப்படியே நம்பி அதனை அப்படியே தொடர்ந்து நடந்து சென்றார் அனுஷ்டித்தார் அனுஷ்டி அனுஷ்டிப்பது என்பது உள்ள அன்போடு நல்ல எண்ணத்தோடு அனுபவத்தை கொண்டு வருவது நினைத்தால் நம்முடைய நெஞ்சிலே பதிவு வேண்டும் என்றால் அது ஆழமாக பதிவு வேண்டும் என்றால் அதனை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் அனுபவி அப்படி அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும் சூரியோதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கோனா வுடனே முகம் கை கால் கழுவி பல்துலைக்கு பிறகுதான் மற்றவற்றை செய்ய வேண்டும் காலைக்கடன்கள் முடித்து குளித்த பின் தான் உணவருந்த வேண்டும் இதெல்லாம் பழக்கம் ரெகுலராக தொடர்ந்து காலங்காலமாக பழகிக் கொண்டிருந்தால் அது இயர்வாகிவிடும் இயர்வு என்பது வழக்கம் வழக்கத்திற்கு வந்துவிட்டால் அது ஒரு பிக்சட் ரோல் நிர்ணயிக்கப்பட்ட வழித்தடம் அதுதான் நிர்ணயிக்கப்பட்ட வழித்தடம் வழக்கம் பழக்கம் என்பது நான் அன்போடம் செய்கின்ற காரியங்களை முறைப்படி செய்ய முயல்வது பழக்கம் பழக்கம் வழக்கமாக மாறுவது போல இந்த தெளிந்த மனமுடைய நல்லவர்களை பின்பற்றி மற்றவர்கள் செல்வது என்பதும் இயல்பாக மாறும் பசுக்கள் எவ்வாறு இடையனுடைய குலதோசைக்கு பின்னே அவனுடைய இசை நயத்தின் இசை அருமையின் பின்னே செல்கிறதோ அதை செல்வார்கள் அது எப்படின்னா முதல்வழி ஈஸ்வரனுடைய வார்த்தைகளைப் போல குருபரனுடைய வார்த்தைகளை நம்பி அப்படியே அவன் என்ன சொல்லுகிறானோ அப்படியே பின்பற்றுவது அப்படியே நடப்பது அதை பழக்கத்திற்கொண்டு வந்து அனுபவத்தில் கொண்டு வந்தால் அதுதான் அனுஷ்டித்தல் உண்டு அப்படி அனுஷ்டிக்கப்படுவது உனக்கு மேன்மையை தரும் உன்னுடைய மனதிலே சாந்தத்தை ஏற்படுத்தும் சாத்ரீகத்தை உருவாக்கும் அந்த சாத்திரிகத்தின் மூலமாக உனக்கு ஞானம் பிறக்கும் உன்னுடைய ஆன்மஸ்வரூபம் உனக்கு தெளிவாகவும் தெரியும் உன்னுடைய ஞான ஸ்வரூபத்தை அறிந்து அதன் அதனோடு ஐக்கியம் பெறுவது என்பது எளிது அதனால பிரம்ம ஜீவ ஐக்கியம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் எளிதாகும் இது முதல் வழி இரண்டாவது வழி ஏற குறைதான் ஆனால் அதுல ஒரு மாற்றம் இரண்டாவது வழி குருவரனுடைய வார்த்தைகளை அவருடைய உபதேசங்களை கேட்பது சிரமணம் செய்து மனதிலே ஏற்றிக்கொள்வது அப்புறம் அதோடு அமைதியடைந்து விடாமல் அந்த கேட்ட செய்திகளை ஆராய்ந்து பார்த்து அதனை விசாரித்து அதை ஆராய்வது இது நல்லது பார்த்து அதன் பின்னர் அதனை தொடர்வது அதன் பின்னர் குருபலனுடைய வார்த்தையின் வழியே நடப்பது அதை அனுபவிப்பது அனுஷ்டிப்பது இது இரண்டாவது முதலுக்கு என்ன முதல் குருபலனை இறைவனாக நம்பி ஈஸ்வரனாக நம்பி முழுமையாக நம்பி கேட்டு அவனுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே நடப்பு அதுல அறிவுக்கு மனிதன் என்பவன் சுயசிந்தனை உள்ளவன் அதனால் சிந்தித்து பார்த்து குருவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து அவை நல்லவை நிச்சயமாக குருவனுடைய வார்த்தைகள் மிகச் சிறந்தவளையாகத்தான் இருக்கும் அவற்றை சிந்தித்து தெளிந்து ஆ இவை எல்லாம் நல்ல நன்மையானவையே நமக்கு நல்வாழ்வு தரக்கூடியவையை நம்ம முன்னேற்றக்கூடியது மோட்சத்திற்கு அடைத்துச் செல்லக்கூடியது என்ற நம்பிக்கையோடு அதை பின்பற்றுவது இரண்டாவது வழி இது ஏழாவது பாட்டு தேசிகன் சொல் தேசிகன் சொல் பிழையாமல் அனுஷ்டிக்கில் தியக்கம் நீங்கி பையன் பைய தியக்கம் நீங்கி பேசிய ஜென்மத்தில் அடுத்த சில பிறப்பினால் அதல் பேரா என்ன சொல்றது தேசியனுடைய தேசியனா குருபுரன் ஞானி குரு அவருடைய வார்த்தையில அப்படியே கருகிந்து கொண்டு அப்படி அதன்படியே நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடந்து வந்து கொண்டு இருந்தால் அனுபவத்தில் நடந்து வந்தால் பைய பைய நம்முடைய மயக்கங்கள் கலக்கங்கள் ஆசைகள் எல்லாம் மறைந்துவிடும் மறைந்தால் நமக்கு தெளிவு ஏற்படும் சாந்தம் ஏற்படும் சாத்திரம் ஏற்படும் அப்படி ஏற்பட்டதுனாலே இப்படி இப்ப குருபனிடம் எப்ப எந்த ஜென்மத்திலே எந்த பிறவியில நாம் கேட்டு அனுஷ்டிக்கிறோமோ அந்த பிறவியிலேயே மோட்சம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லைனாலும் அடுத்த பிறப்பிலே நிச்சயமாக மோட்சம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனாலே குருபரனுடைய வார்த்தைகளை குருவருடைய உபதேசங்களை சொற்களை அப்படியே ஈஸ்வரனுடைய வார்த்தைகளாக பரம்பலுடைய ஆணையாக இருக்கிறது அப்படி கடைப்பிடியுங்கள் இது முதல் வழி இரண்டாவது வழி மாச விருப்ப உண்டாகும் மாசது விற்பத்தி சிறிது உண்டாலும் மனத்தால் தன் மனத்தாலேஸ்வரன் ஆகாச பல விழுகுவது போல் விஞ்ஞானம் தெளிதல் உண்டாம் இப்ப அடுத்தவரின் குருபரனுடைய வார்த்தைகளை கேட்டு அதனை ஆராய் அதிலே எது மிகச் அது எல்லாம் சிறந்தவே அதில் எது மிகச் சிறந்ததோ அதை மேன்மை அடைவது அப்படி மேன்மை அடைகிற காலத்திலே இரண்டு வழிக்கும் மேன்மை கிடைக்கும் சாத்விகம் கிடைக்கும் இரண்டு வழிகளாலையும் ஏற்படுகின்ற பலன் ஆசாசத்தில் இருந்து விழுகின்ற மழை அருவி போல மழை கொட்டுவது போல கால்மேகம் அடைய எவ்வளவு வேகமாகவும் எங்கும் பரவலாக பெய்கிறதோ அதே உனக்கு அனைத்து நன்மைகளும் அனைத்து புண்ணியங்களும் உனக்கு கிடைக்கும் சாந்த சுருப்பியாக ஆவாய் பாட்டு ஏழாவது பாட்டு எழுதுண்டாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உனக்கு ஞானம் எளிதாக உண்டாகும் ஞானம் பிறப்பதற்கு குருபுரனுடைய வார்த்தைகளை முழுக்க முழுக்க நம்பி ஈஸ்வரனுடைய வார்த்தைகளாக நம்பி கடைபிடிப்பது எளிதான வழி ஞானம் கிடைப்பதற்கு எட்டாவது பாடல் இவ்விரண்டில் ஆகாச பலம்போர் மெய்ஞான இயைந்த தன்மை செப்பிய வல்லால் முன் ஊர் கதையாலே யான் செப்ப தெரிந்து கேட்பாய் செற்பத் தெந்த கேட்பாய் தெபத்து என்றும் ஒன்றுமிலோன் செல்வம் மிக்கோம் அவ்வியமில் விதேக நாடு அரசாள்வோம் ஜனகன் என்னும் அரசற்போமான் இப்ப எட்டாவது பாட்டில் இப்ப நான் சொன்னது போல ஞானத்தை பெற்றவாம் ஈஸ்வரனுடைய குருபரவனுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பி ஆகாச பலம் போலாசத்தில் அருள் சிந்தனைகளையும் பெற்றவன் ஒருவன் அவன் ஜனக மகாராஜன் என்கிற அழைக்கின்றான் அவனுக்கு யாரும் இல்லை விரோதிகளும் இல்லை ஆபத்தும் இல்லை அப்படி எந்த விதமான விரோதம் இல்லாமல் அவர் எல்லோருக்கும் நல்லவராக இருந்தால் அவருக்கு விரோதி கிடையாது அப்படிப்பட்ட எல்லோருக்கும் நல்லவராக இருந்த ஜனக மகாராஜா செவ்விய வள்ளால் ராமனை வசித்தர் போன்ற செம்மையான குளங்களைக் கொண்ட வள்ளல் ராமனே உனக்கு ஒரு கதையாலே ஒரு வரலாற்றாலே இந்த உண்மையை விளக்குகிறேன் என்ன வரலாறு அதுதான் செப்ப திருந்த கேட்பாய் நான் சொல்லுகிறேன் நீ அமைதியாக முழுமையாக திருத்தமாக கேட்பாராக ஆழமாக கேட்பாராக தெவ்வுல் ஆபத்து ஒன்றில்லாதான் எதிர்த்து வரக்கூடியவர்கள் பகைவர்கள் கிடையாது அதனால ஆபத்தும் கிடையாது மிக உதாரண குணத்தையுடையவன் வல்லன்மையுடையவன் எல்லோருக்கும் நல்லது செய்கின்ற நல்ல வல்லன்மையுடையவன் தோனி இல்லை லோகம் என்பது கஞ்சத்தனாம் மற்றவர்களுக்கு தருணம் செய்வதை ஏற்க மறுப்பது தன்னுடைய மனத்தாலே தருணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஆசையை மறுப்பது லோகம்னு பேர் அவரின் சிறிதும் இல்லாதவன் செல்வத்திலே மிக்க அதிகமான செல்வத்தையுடைய பெரிய செல்வந்தன் விவேக நாடு என்கின்ற நாட்டை அரசாடுகின்ற அரசன் ஜனக மகாராக அவரை பற்றிய கதையும் சொல்லி உனக்கு மேற்கொள்ள இரண்டு வழிகளையும் தெளிவாக கூறுகிறேன் இது எட்டாவது பாட்டம் ஒன்பதாவது பாட்டு சர்குணத்தால் கடல் அணையான் சர்க்குணத்தால் கடல் அணையான் சக்கரத்தான் என்ன உலகம் தாங்கும் நீராணத்தான் சக்கரத்தான் என உலகம் தாங்கும் நீரான் நற்குணம் நறுமலர் சூழ்ந்த வனத்தில் நயந்து மேவி தற்குரிய தந்திரர்கள் புறநிற்பனியனாய் சஞ்சரிக்கும் வேலை சஞ்சரிக்கும் சித்தர் கணம் பாடுவன செவியில் நமக்கு ஜனக மகாராஜன் பத்தி கம்பராமயனத்துல தெரியும் ஜனகர் என்பவர் கர்ம வீரர் அழைக்கப்பட்டவர் தர்ம தர்ம ஞானி நல்ல ஆழமாக கற்றுத் தேர்ந்த ஞானி அப்படிப்பட்ட அரசும் புரிந்து ஆசையில்லாமல் ஞானத்தை பெற்றவர்கள் அவர்களை கர்ம ஞானி என்பார்கள் கர்ம அப்படிப்பட்ட கர்ம வீரன் தந்தை சீதையினுடைய தந்தை அவர் மிகச்சிறந்த வள்ளல் மிகச்சிறந்த நேர்மையான அரசன் அவருடைய பிரஜைகளுக்கு அங்கே வாழ்கின்ற மிதேந்த நாட்களை அனைத்து மக்களும் மகிழ்வாக அவர்களுக்கு வேண்டியவற்றை வேண்டிய அளவிற்கு செய்து அரசு நன்றாக நடத்தக்கூடிய அரசன் ஜானகராஜன் அவனுடைய அவன் ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்திற்கு எல்லா கோயிலுக்கே நந்தவனம் இருக்கு எல்லா கோயிலுக்கும் ஏன் கடவுளருக்கு அர்ச்சனை செய்யவும் மாலை சுற்றி மகிழவும் பூக்கள் வேண்டும் அதனால அந்த பூக்களை வளர்ப்பதற்காக நந்தவனங்கள் நந்தவனங்கள் பெரும்பாலும் நன்கொடையாக தரப்பட்டவையாக இருக்கும் அந்த இங்கே தனக மகராஜன் தன்னுடைய படைப்பலங்களை மந்திரி பிரசாணிகளை வெளியிலேயே நிறுத்திவிட்டு தனியனாகும் அரசனுக்கு தனிமை கிடைப்பது என்பது மிக மிக அறிவு ரொம்ப ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க முடியாது பலவிதமான கர்மங்கள் காரியங்கள் அதோடு நூற்றுக்கணக்கான மனிதர்களை ஜீவர்களை சந்திக்க வேண்டும் அதனால் ஓய்வு கிடைக்காது இப்ப இந்த நந்த வனத்துக்கு வருகிற இந்த ஓய்வு பயன்படுத்திக் தனியாக இருந்து தன்னை பற்றி சிந்திக்கவும் தன்னுடைய நாட்டினுடைய நலங்களை தனியாக சிந்திக்கவும் தன்னை பற்றி தானே சிந்திக்கவும் உரிய வாய்ப்பாக இருக்கிறது தனியாக தோப்பிற்குள்ளே வனத்திற்குள்ளே போகிறார் எல்லாரையும் வெளியே நிறுத்திட்டேன் அப்ப பணத்தில் ஆகாசத்தில் சித்தர்கள் சித்தர்கள் என்பவர்கள் மனித பிறமியை விட சற்று உயர்ந்தவர்கள் புண்ணியம் செய்து பலன் பெற்றவர்கள் அவர்கள் நம்முடைய சாதாரண மக்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து வளர்பவர்கள் சூட்சுமமாக கண்ணுக்கு சிறிது அளவிலே ரொம்ப சின்னமாக இருந்தது கண்ணுக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணுறோம் பொது கண்ணாடி வச்சு பார்க்குறோம் அதுக்கும் சின்னமாக இருந்ததுன்னா மைக்ரோஸ்கோப்பு வச்சு பார்க்குறோம் அதுக்கும் சின்னமாக இருந்ததுன்னா டெலிஸ்கோப்பு அதுக்கு என்னென்ன நிறைய வியாதி விஞ்ஞானம் கருவிகள் இருக்குது இப்போ நானோ டெக்னாலஜி இப்போ எலிமெண்ட் ஆட் அட்டாமிக் எனர்ஜி டெக்னாலஜி போக இப்போ நானோ டெக்னாலஜி அதனால் ரொம்ப நுண்மையாக மைக்ரோ நுண்மையாக இருக்குன்றவற்றை பார்க்க முடியாது அதே போல மேலே பறந்து சென்ற சித்தர்கள் அவர்கள் கண்ணுக்கு புலப்படாமல் செல்லக்கூடியவர்கள் யாருடைய கண்ணுக்கு தெரியும் ஞானிகளுடைய கண்கள் அதற்கு பக்குவப்பட்டவர்களுக்கு கண்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட சித்தர்கள் சிட்டு பாட்டு பாடிக்கொண்டே இருக்கு செல்லுகிறார்கள் சித்து சித்துனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சித்து சித்தர்கள் சென்று ரெண்டு நாள் இருந்துட்டு திரும்புவார்கள் ஒரு இறந்து போன ஒரு உடலுக்குள்ளே சென்றது உடல் விட்டு கூடு இதெல்லாம் சேர்த்தது அப்படிப்பட்ட சித்தர்கள் அவர்கள் பானத்திலே பாடிக்கொண்டு செல்கிறார்கள் அதை தனக மகாராக கேட்டான் இது ஒன்பதாவது பாட்டு கடல் அணையாம் நல்ல குணங்களாலே சத்துனா நல்ல நல்ல குணங்களாலே நிரம்ப பெற்றவன் கடல் அளவிற்கு நல்ல குணங்கள் உடையவன் அப்ப கடல் அளவிற்கு நல்ல குணங்கள் உடையவன்னா கெட்ட குணமே கிடையாதுன்னு அர்த்தம் கடல் அளவிற்கு நல்ல குணங்கள் சர்க்குணத்தால் கடலனையான் சக்கரத்தான் என உலகம் தான் போவார் சக்கரத்தான் யாரு மகாவிஷ்ணு ஒருத்தருக்குத்தான் சக்கரம் ஆயுதம் சக்கரத்துக்கு பேரு சுதர்சனம்னு பேரு சக்கரம் ஆயுதம் அந்த ஆயுதத்தை கொண்டு பகைவர்களை அழிப்பவர் தீவர்களை தண்டிப்பவர் இந்த சக்கரத்தை கொண்டு ஆட்சி நடத்துகிறார் அப்படி போது சர்க்கரைத்தானை போல விஷ்ணுவைப் போல மகாவிஷ்ணுவை போல உலகத்தை தாங்கி வழிபடுத்துகிற மன்னன் மகாவிஷ்ணுவை காக்கும் தெய்வம் எல்லா ஒழிகளையும் அவரவருடைய ஆயுட்காலம் வரைக்கும் காப்பாற்றுவது அது திருமாலுடைய கடமை அப்படி காப்பா காப்பாற்றுகின்ற திருமாளைப் போல ஜனக மகாராஜனும் தன்னுடைய மக்களை தாங்கி காப்பாற்றுவான் சக்கரத்தான் போல உலக மக்களுக்கு தன்னுடைய நாட்டின் பிரச்சனைகளுக்கு எப்பொழுதுமே நன்மைகளை செய்து வசந்தமாக இருக்கின்ற வசந்தம்னா தென்றலுக்கும் மெதுவா வசந்த காற்று வசந்தம் பெண்களை விட மிதமாக உள்ள இனிமையான காற்று அதிலே இனிமையான மனங்கள் இனிமையான மெழுதுவான மக்களுக்கு வசந்த போன்ற மனம் நறுமலர் சூழ்ந்த மரத்தில் நறுமலர்கள் மலர்கள் நிறைய மனவீசிக்கும் விரும்பி சென்றும் சிந்திக்க வேண்டும் அதுக்கு தனிமை தேவை தனிமை இதையும் பேர போனாலும் அவ்வளவு எளிமையாக இருக்காது அதனாலே அந்த வனத்திலே நறுமணங்களினுடைய மலர்கள் நடுகளை போய் உட்கார்ந்தா நறுமணங்களாலும் அங்க இருக்கின்ற காட்சியில் பலவிதமான வண்ணப்பூக்கள் அதனாலும் மனது மகளிவாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அப்படி சிந்தனை எளிதாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட நந்தவனத்துக்குள்ளே நயந்து மேலே எப்போ எப்படி போன தனக்கு உரிய தனக்கு அடிமைய தனக்காக வேலை பார்க்கின்ற மந்திரி பிரதானிகளை தற்குரிய தந்திரை வெளியே நிறுத்தி தந்திர நிறுத்தி வெளியே நிறுத்தி நாய் தனியாக போய் சென்றிருக்கின்ற வேலையிலே மற்ற மக்களுக்கு தெரியாத சூட்ச உருவம் கொண்ட சித்தர்கள் சித்தர் கணம் கணம்னா பாடி சென்றது அந்த பாடங்களை கேட்டு மெய் மறந்து இருந்தான் இது ஒன்பதாவது பாட்டு பத்தாவது பாட்டு வெறியாரும் பொறுப்புரைபோல் விழிப்புலத்தில் மேவாதோர் விளம்பு கீதம் வெறியாரும் விருப்புரைவோர் விழிப்புலத்தில் மேவாதோர் ீதம் நெறியார் மன்னவன் கேட்டபடி உரைப்ப நெடியவனே நினைவிற்கொள்வாய் மன்னவன் கேட்டபடியே உரைப்ப நெடியவனே நினைவிற்கொள்வாய் நெடியவனே என்பது ராமனை வசித்த ராமனை பார்த்து நெடியவனே நெடுந்த வலிமையான ராமனே உனக்கு ஜனக மகாராஜன் கேட்ட பாடல்களை பற்றி சொல்லுகிறேன் கேட்பாயா என்ன மலை மேல் வாழ்கின்ற பொறியார் பொறியினா மலை மலை மேல் வாழ்கின்ற மக்களுக்கும் பொறுப்புரை போய் யாரும்னா மனமிக்க மிகுந்த மனங்களுக்கு வாசனைகளுக்குள்ள பொறுப்புரை பொறுப்புன்னா மலை மலையிலே உறவுகின்ற அவர்களுடைய விடு விழிப்புணர்வு நம்ம தரையில் இருக்கிறப்ப மலையில் இருக்கிறது மலை வந்து எண்ணாயிரம் அடி இருபதாயிரம் அடி நாற்பதாயிரம் அடி உயரம் அப்ப ஆகாயத்துக்கு மலை முகட்டு மலை உச்சி கிட்டமாக தெனியும் இல்லை ஆகாயம் என்பது அதுக்கு இல்லை இல்லை இருந்தாலும் ஆகாய பக்கத்தில் இருக்கு மேலே மேல போக போக அப்படி மதி மேல் உரைகின்ற வாசங்களில் நிறைந்த மரங்களை கொண்ட நிறைந்த வாசனை திருமீனங்களை கொண்ட மலைகள் மலைகள்லத மூலிகைகள் வளரும் வாசனை பங்குகள் வளரும் நீங்க கேள்விப்பட்டிருக்க ஏழை கிழக்கு எல்லாம் மத பிரதே பிரதேசத்துலதான் வளரும் அதனால செடிகளை கொண்ட மரங்களை கொண்ட மலைமீத வசிப்பவர் கூட அவர்களுக்கு அவர்களுடைய விழுப்புரத்திலே அவருடைய கண் பார்வையிலே சிக்காதவர்கள் சித்தர்கள் அவர்களுடைய கீதத்தை கேட்டான் மேவாதோர் விளம்பு கீதம் அப்படி அவரை பாடி கொண்டு சென்றதை ஜனக மகாராஜன் கேட்டான் நெருங்கியார் மன்னன் கேட்டபடி அவன் எப்படி என்னென்ன கேட்டான்னா அதை உனக்கு இப்ப சொல்றேன் இப்ப என்ன சித்தர்கள் பாடி சென்ற தகவல்களை பாடி சொன்ன தத்துவங்களை பாட்டிலே சொன்ன தத்துவங்களை ஜனக மகராஜன் கேட்டான் அதனை உனக்கு அவன் எப்படி கேட்டானோ அதை எல்லாத்தையும் உனக்கு சொல்றேன் நீங்க கவனமாக கேட்பாயாக திருத்தமாக கேட்பாயாக அறிவானும் அறிபொருளும் கூடிய கூட்டு அறவில் எழும் அறிவானந்த ஆன்ம தத்துவம் எழுந்ததான் அதனை பேண செய்வான் நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய குறிப்பான விஷயத்தை சொல்றான் அறிவாதம் அறிபொருளும் அறிவான்னா பார்க்கக்கூடியவன் செய்யக்கூடியவன் அறியக்கூடியவன் அறிபொருள்னா பார்க்கக்கூடிய பொருள் அறிந்து கொள்ளக்கூடிய பொருள் கேட்கக்கூடிய பொருள் அதாவது திருஷயம் சொல்றான் திருச்செயம்னா காண்பான் காணும் கருவி காட்சி காண்பான் என்பது ஒரு ஜீவன் காணும் கருவினா உடைய கண்கள் பார்ப்பேன்னா ஒரு மரம் செடி மலை காட்சி அவன் சோமசுந்தரம் மலையை பார்த்தான் அப்படின்னா சோமசுந்தரம் என்பது ஒரு ஜீவன் காண்பான்பது காட்சி பொருள் பார்த்தான் என்பது காண்பான் இந்த மூணு இது மூணு சென்றா திருசயம்னு பேர் இந்த திருசயத்தை விலக்கிவிட்டார் அறிவானும் கூடிய கூட்டு அறவே கூட்ட கூட்டத்தில் இருக்கின்ற எழுகின்ற அறிவானந்த கேட்டவுடனேயே அறிவும் ஆனந்தமும் பெருகும் பிரியாத ஆன்மதத்துவம் மனதிலே பதியும் அதனை பேணச் செய்வான் அதனை பேணி காத்து வளர்க்க வேண்டும் அப்படி அந்த தத்துவ உங்களை உனக்கு சொல்லுகிறேன் சொன்னார் தந்தையாய் ஆவானும் சார்கதிவானும் அருக்கோனாகுவானும் குரு சகனானு சகவீரிய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 கற்றது நமக்கு பயன் உள்ளதாக விளங்கட்டும் எதற்காகவும் நாம் ஒருவரையொருவர் வெறுக்காமல் இருப்போமாக மூவகையிலும் அமைதி நிலவட்டும் ஓம் சாந்தி ஓம் ஹரிவோம் ஓம் ஸ்ரீ வணங்குவாம் வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வழுத்து வன்னி ஐங்கரனை திருநெல்லை மாதிரி முத்திராமேச வள்ளை வணங்கி வாழ்த்திடுவான் ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்நாடு காண்பானம் காண்பனவும் காட்சியும் வாதனை உடனே களலவிட்டு காண்பானம் காண்பனவும் காட்சியும் வாதனை உடனே களல விட்டு சேம்பாவ காட்சிக்கும் முதல் ஒழியாம் அச்சொரூப சிந்தை சேவாம். சேம்பாவம் காட்சிக்கும் முதல் ஒழியாம் அச்சொரூபம் சிந்தை செய்வான் ஏன்பாலாம் உள்ளது இழந்தனும் இரண்டினிடமாதாய் மாண்பான ஒளிக்கு எல்லாம் ஒளியாம் அச்சொருபத்தி மதித்தல் செய்வா இது பாட்டு பதினோராவது பாட்டுல பத்தாவது பாட்டுடைய தத்துவத்தை திரும்ப சொல்றார் காண்பா காண்பவை காட்சி காண்பானும் காண்பவையும் காட்சியும் காண பயன்படுகின்ற கருவி காண்பான் காட்சி இது மூன்றையும் உதறிவிட்டு திருச்சயத்தை கலைந்து விட்டு அதனுடைய அதனால ஏற்படுகின்ற சிந்தனைகள் அனுபவங்கள் வாதனைகள் இதுவரைக்கும் ஏற்பட்ட நம்முடைய மனதில் இருக்கின்ற வாதனைகள் வாசனைகள் அனைத்தையும் உதறித்தல் கலக்கிவிட்டு சீன் பாவம் காட்சிக்கும் முதல் ஒளியாம் மிக சிறப்பாக தெரியக்கூடிய கண்ணிற்கு மிக ஒளி ஒளியோடு தெரிகின்ற அச்சுரூபம் சிந்தை செய்வான் அப்படிப்பட்ட ஆன்மஸ்வரூபத்தை மிகுந்த பிரகாசமுடைய சைத்தன்யத்தை தருகின்ற ஒளியை தருகின்ற ஆன்மஸ்வரூபத்தை சிந்தி செய்வோம் நாம் சிந்தையில ஏற்று அதனையே சிந்தித்து அமைதி அடைவோமாக சிந்தித்து மேற்கொள்வோமாக ஏன் வலாம் உள்ளது இல்லது என்றும் இயற்கையார் உள்ளது இல்ல இரட்டைகளை மறவது உள்ளது சத் அசத் இல்லதுன்னா இல்லாத அசத் சத் அசத் என்கிற பிரிவினைகளை மறந்து பேதங்களை மறந்து இரண்டுக்கும் பொறுக்க நடுவில் போக முடியும் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பாதையிலே சென்று என்றைக்கும் பிறப்பு இறப்பில்லாத இறப்பில்லாதவனாக இருந்தால் பிறப்பில்லை அப்படி இறப்பில்லாத சிந்தையை அடைவாயாக சிந்தை செய்வாய் இரவில்லாதாய் அப்படி சிந்தனை செய்து பிறப்பிப்பை அழித்த ராமனே அழிக்க கூடிய ராமனே மாண்பார ஒழிக்கெல்லாம் ஒழியாம் பெருமை பெருந்திய ஜோதிக்கெல்லாம் பிறந்த பிரகாசமாக அதிக ஜோதியாக இருக்கின்ற ஸ்வரூபத்தை மதித்தல் செய்வாய் ஆத்மஸ்வரூபத்தை பிரம்மஸ்வரூபத்தை மதித்து வாழ்வாயாக மதித்தல் செய்வாயாக அதனை மதித்தால் தான் நம்முடைய மனம் தெளிவடையும் பாட்டு பன்னெண்டாவது பாட்டு அகம் அகம் என்று அனைத்து உயரங்களிடம் தெரிந்தும் அனபரதம் முறைப்பதாகி நிகழ் ஒழிய தத்துவமான ஆன்மஸ்வரூபத்தை நினைத்தல் செய்வான் அகம் அகம் என்று அனைத்து உயிரினத்திலிருந்து அனவதம் முறைப்பதாகி நிகழ் ஒளியாம் தத்துவமான ஆன்மஸ்வரூபத்தை நினைப்பை செய்வோம் திகள் இதும் தேர்வதையை விட்டு சிறுமணி தேடும் வேட்கை போலாம் இது பன்னெண்டாவது பாட்டு பன்னெண்டாவது பாட்டில் சைத்தன்யத்தை மனதிலே ஏற்றுக்கொண்டு ஆன்மஸ்வரூபத்தை ஏற்றுக்கொண்டு அதனை மதிப்பாயாக பதினொன்றுல சொன்னோம் அதே போல அகம் அகம் என்று அகம் பிரம்மாஷ்மி அகம் பிரஜ எல்லா உயிரிடத்திலும் தானாக இருக்கின்ற அனைத்து உயிரிடத்திலும் ஆன்மாவாக இருக்கின்ற எப்பொழுதும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒளியாகிய சைத்தன்ய ஒளியாகிய ஆன்மஸ்வரூபத்தை நினைத்தல் செய்வான் ஆன்மஸ்வரூபத்தை நாம் மனதிலே உறுதியாக ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாக அதனை நினைத்தல் செய்வோம் அப்படி நினைத்தல் செய்கிற பொழுது நம்முடைய மனத்திலே உரைகின்ற திகழ் இதயக் குகை இதயக் குகைக்குள்ளே உதவி உதை உரைகின்ற ஆன்மஸ்வரூபத்தை நினைவில் கொள்வோம் நமக்கு மூன்று உடங்கும் முன்னாடி சொல்லியிருக்கோம் தூலம் சூற்றும காரணம் காரண உடம்புங்கிறது சுற்றும உடம்பு என்பது கண்ணிற்கு தெரியாது ஆனால் உள்ளே உரைகின்றது அது தெரியும் காரண உடம்பு நம்முடைய முடிகின்ற உடம்பு இல்லை அது இரண்டிற்கும் அப்பாற்பட்டது அப்படிப்பட்ட உடம்பத்தை நம்ம ஆனந்த கோஷம்னு சொல்றோம் ஏன்னாட்டா அது ஏழப்புடைய பிரம்மத்தை அறிந்த நிலை பிரம்மத்தோடு ஐக்கியப்படக்கூடிய ஸ்டேஜ் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தொண்ணூத்தி அஞ்சாவது மீட்டர் இருந்தீங்கன்னா அஞ்சு மீட்டர் வேகமாக ஓடி அடக்கலாம் அது மாதிரி எல்லையை அடையக்கூடிய நிலையில இருப்பது காலத்தில் வந்து ஆனந்தமய கோஷம் அப்படிப்பட்ட ஆனந்தம் அனபரதம் சைத்தன்யத்தை என்றும் அனபரதம் என்றால் எந்த நேரமும் எந்த காலமும் இருபத்தி நாலு மணி என்ன முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இருபத்தி நாலு நிமிஷம் அறுபது செகண்ட் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நிமிடங்களும் வினாடிகளும் நாம் அதை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் நிகழ்வு ஒழிய தத்துவமான நிகழ்ந்து எப்பொழுதும் இருக்கின்ற பிரகாசமான சைத்தன்யமான ஆன்மஸ்வரூபத்தை நினைத்தல் செய்வோம் நாம் மனதிலே ஏற்றி வணங்குவோம் நினைத்தல் செய்வோம் அப்படிப்பட்ட இதய வாழ்கின்ற இறைவனை விட்டு வெளியில இருக்கின்ற எங்கோ இருக்கின்ற எதிலேயோ இருக்கின்ற தெய்வங்களை தேடுவது எப்படினா களங்கமற்ற மிக தெளிவான விலை மதிப்பற்ற மாணிக்கத்தை தூக்கி எறிஞ்சுட்டு குளங்களை தேடி அடையிறது போல கையில் இருக்கின்ற கலங்கமற்ற தெளிவான விலை மதிப்பு மாணிக்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டு கீழே குலாங்கல் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அதனால பரம்புருளை சிந்திப்பது நமக்கு கடமை அதை விட்டு விட்டு சிறு தெய்வங்களை சிறு தெய்வ வழிபாடு அவசியம் சொல்லியிருக்கான் சிறு தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாம் தேவை எப்ப ஆரம்ப காலகட்டத்திலே ஆன்மீகத்தை பயிர்கின்ற காலத்திலே வணங்குவதற்கு ஒரு தெய்வம் தேவை அதுக்கு ஒரு உருவத்தை படைக்கிறோம் பரம்புருள் ஈஸ்வரன் உருவமற்றவன் அவனுக்கு வடிவம் கிடையாது உருவம் கிடையாது நாமம் கிடையாது எள்ளி கிடையாது காலத்திலே ஆரம்ப காலத்திலே பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு அம்பாளையோ ஈஸ்வரனையோ முருகனையோ இஷ்ட தெய்வமாக ஊரில் இருக்கிற காவல் தெய்வங்களை ஐயனார் காடி இவர்களை காவல் தெய்வங்களாக சிறு தெய்வங்களாக கொண்டு வணங்குகிறோம் என்னட்டா நாம் நன்றாக இருக்க வேண்டும் நமக்கு என்ன நம்முடைய காரியங்கள் தடங்கள் நடக்க வேண்டும் என்றால் தெய்வத்தை வணங்க வேண்டும் இதுதான் நம்ம கற்றுக்கணும் நமக்கு பெரிய ஒரு சொல்லிக் கொடுத்த எல்லா தெய்வங்களையும் வணங்குகிறோம் ஆனால் பரம்புத்தை அறிந்த பின்னாடி பரம்பொருள் என்பது ஒன்று உண்டு எல்லோருக்கும் ஏற்றது எல்லோரும் இருப்பது பரம்பருளுக்குள்ளேதான் அத்தனை ஆன்மாவும் அடக்கம் இதெல்லாம் தெரிந்ததுக்கு அப்புறம் சிறு தெய்வத்தை உணங்குவது மாணிக்கத்தை தூக்கியறிந்து விட்டு சிறு பரல்களை தேடுவது போல குளங்குதலை தேடுவது போலங்கிறது பன்னிரண்டாவது பாட்டு கௌ கௌத்துவம்னா பார்க்கடலை கடைந்து அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்தார் எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை ரெண்டு பேரும் யார் பெரியவர்கள் யார் சிறோகர்கள் வல்லிமைப்படுத்தவர்கள் ரெண்டு பேரும் அசுரர்கள் ஒரு கூட்டம் தேவர்களுக்கூட்டமா கடைந்தார்கள் ஒரு பக்கம் ஒரு தேழுக்க இன்னொரு அப்ப மத்த பேரின் இடையிலகப்பட்ட ஒரு நடு மையத்தில் அகப்பட்டு கொண்டு அது இரண்டு பக்கம் இப்படி இப்படி இருக்கி தை கிடையை போல மேல வரும் அப்படி பார்க்கடலை கடந்து எடுக்கிற பொழுது பல போக்குகள் உருவாயின இந்து புராணங்களில் லக்ஷ்மியே பார்க்கடலு பிறந்தவொன்ன நமக்கு சொல்ல சொல்லப்பட்டிருக்கிற புராண விசிகாசங்கள் லக்ஷ்மி இந்திரனுடைய வாகனமான வெள்ளையானை ஐராவதம் இப்போ நம்ம சொல்கிற கௌத்தபம் கௌதவங்கிறது ஒப்பியல் மற்றும் மாணிக்கம் அகிலை இதே போல பல பார்க்கடையில கடைகளுக்கும் ஒன்னொன்னா வந்துகிட்டு இருந்துச்சு வழியில அப்படி பார்க்கடையிலே தோன்றிய மாணிக்கத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு ரோட்ல கிடக்கிற கல்ல பொறக்கிற இருக்கு பரம்பூருளை அறிந்து பரம்பூரளை சிந்தித்து பரம்பூரையே நம்ம ஆன்மஸ்வரூபம் என்பதை உணர்ந்த பின்னால் ப தெய்வங்களை சிறு தெய்வங்களை வணங்குவோது மாணிக்கத்தை எரிந்து விட்டு கூழாங்கொழ்களை தேடுவது போல என்று பதிமூன்றாவது பாட்டுல முதலமைச்சர் காதல் வனத்தை கட்டு வனத்தை சுட்டு நீர் ஆசை அனைத்து கீதும் அறுத்து அவருக்கு அன்றோ இப்பயன் தான் நேரானிற்கும் கேடா பொருளனைத்தும் முன்பொடும் பின்பு என்னையிலா குற்றம் கண்டு மீடாத பாவனையார் கட்டும்பார் மேசரியே வேறென்றா இது பதிமூன்றாவது பாட்டம் இதுல நமக்கு நல்லா தெரியும் காதல் என்கிற வார்த்தைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற அன்பு உறவு பாச காதல் என்பதற்கு பொதுவான அர்த்தம் ஆசைன்னு பேரு மோகம் ஆசைன்னு பேரு அதனால என்றைக்கும் மாளாத காதல் ஆசை எப்பவுமே அழியுறதில்லை இது நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஆசை தோன்றி விட்டால் ஆசை பூர்த்தியாக விட்டது என்று நினைக்கின்ற காலத்துல கூட ஒரு சின்ன பிசுடு தட்டம் இன்னைக்கு நல்ல ஸ்வீட் வாங்கி நினைப்போம் அது ஆசை சரின்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் ஸ்வீட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் இப்பொழுது நம்முடைய ஆசை திரும்பி விட்டது நியாயமாக திரும்பிருக்கணும் ஆனா நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ வந்து சந்தோஷம் சந்தோஷம் திருப்தி அல்ல ஏண்டா சாப்பிட்ட லட்டுல கொஞ்சம் உப்பு கலந்துருந்துச்சு அல்லது சுவையும் இல்லை கிராம்பு இருந்துச்சு உரப்பாக இருந்துச்சு அப்படின்னு ஓடு அதோடையும் இல்லாமல் நம்ம நினச்ச லட்டு நல்லா நம்ம நினச்ச லட்டு பெருசாக இல்லை சரி ஒரு லட்டு தின்னாலும் அடங்கல கொண்டு தின சரிய உண்டு வளர்ந்து கொண்டே போகும் அடைவதில்லை ஏதோ குறை இருக்கும் மூணு விஷயம் ஒண்ணு வந்து அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டிய பொருளை தேடி போவது ஒரு துயரம் உழைப்பு கர்மம் அதுக்கு உழைக்க வேண்டும் உழைக்காமல் கிடைக்காது அப்படி உழைப்பது ஒரு கஷ்டம் இரண்டாவது வேண்டிய பொருளை ஆசைப்பட்ட பொருளே வாங்குகிறோம் அதுக்கு ஒரு முயற்சி அதுவும் சிரமம் வாங்கிய பின்னாடி ஏற்படாத திருப்தி திருப்தி ஏற்படாத ஒரு மூன்றாவது அப்படி எப்படி இருந்தாலுமே ஆசை முடிவதில்லை தொடர்ந்து வருகிறது இப்போ வீடு கட்டுறவுன்னு நினச்சா வீடு கட்டிட்டான்னா அப்புறம் ஒரு காரல்னா தேவைய அப்புறம் ஒரு ஜெய்சி போட்டா தேவல அப்படின்னு கொண்டு கொஞ்சம் வளர்ந்து கொண்டே இருக்க அதனால மாளாத ஆசை ஆசை என்றைக்கும் யாருக்கும் அடைவதில்லை ஆசை செய்றும் பார்த்ததில்லை மாளாத காதலன் அப்படிப்பட்ட அது வன்மை ஆசை என்பது வன்மையான டி அதான்க்கொடி வட்சி விஷம் நாபிக்கொடினா எல்லாருக்கும் தெரியும் குழந்தை பிறக்கிற பொழுது ஒரு கொடியோட தான் பிறப்பான் அதுக்கு பேர் என்ன நாபிக் கொடின்னா சொல்லுவான் தாயினுடைய உடலோடு உள்ள தொடர்பு அதை அறுத்து விட்டு முடிச்சு போ சில சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தொப்பு இல்ல கொஞ்சம் பெருசா இருக்கும் அது முடிச்ச இடம் அதுக்கு அப்படிப்பட்ட தொடர்பு அப்படிப்பட்ட வன்மையான விஷக்கொடியாகிய ஆசைகளை தீர்த்து விட்ட வனத்தை சுட்டி கொடிய கொடிகள் நிறைந்த டிகள் நிறைந்த வரந்தவர்கள் இப்பயன்தான் பெயராறு அப்படிப்பட்ட எல்லா தீமைகளையும் எல்லா வேண்டாத பொருள்களை வேண்டாத காரியங்களை எல்லா ஒழித்தவர்களுக்கு தான் இந்த சத்து மோட்சம் எல்லாம் கிடைக்கும் கோடான முன் முன்போடு பின்பு கோடான ஒரு இடத்துல நிற்காது கோடார முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது கோழுக்கு ஒட்டத்திற்கு முன்பு முன்ன பின்பு கிடையாதுன்னா இது ஆரம்பமா இது முடிவுன்னு சொல்லுவோம் இந்த இடம் முன்னாடி இந்த இடம் பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த இடம் பின்னாடி இந்த இடம் பின்னாடி ஆனா கோலத்துக்கோ வட்டத்துக்கோ வந்து திட்டவட்டம் கிடையாது முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது எல்லா இடமும் ஒண்ணுதான் கோலமான பொருள் இல்லையா இனிமையெல்லாம் அப்படி முன்னாடி இல்லாம பின்னாடி இல்லாம இருக்கின்ற கோலத்தில் நாம் செய்கின்ற காரியம் அனைத்திற்கும் எந்த சந்தோஷமும் கிடைக்காது இன்பங்கள் குறைவு இன்பங்கள் கிடைப்பது குறைவு துன்பங்கள் அதிகம் இனிமை இல்லாதது அதனை எல்லாம் மீளாத பாவனையா மீள முடியாத பாசப்பயிற்றாலே கட்டுண்டு எப்படி நல்ல உதாரணம் சொல்றாரு பேசரிய கழுதையே அர்த்தம் அப்படிப்பட்டவர்கள் கழுதை போல கட்டுப்பட்டவர்கள் கழுதை எப்பொழுதும் பொது சுமக்கக்கூடிய தன்மையை பொது இல்லையினுதான் அது கஷ்டம் பொது சுமத்துக் அப்படி கழுதையாக பொது சுமந்து கொண்டிருக்கிற மக்களே அவர்கள் அவர்களுக்கு மேன்மை கிட்டாது இது பதிமூணாம் பாட்டு பதினாலாம் பாட்டு எழுந்து சேருகின்ற எழுந்து எழுந்து சேருகின்ற இந்திரிய பாம்புகளை இதயந்தில் இந்திரிய பாம்புகளை இதயம் தன்னில் அழுந்தும் விவேகடியார் விவேகத்தடியார் வச்சிடம் கொண்டு இந்த வேட்பு அடைவதென்ன விழுந்திட மோதுர வேண்டும் சாந்தியினால் சமம் மீறி இடத்தீர் நெஞ்சாம் முழுந்து சுக வடிவான தற்பத நிலையை பெருக எதுவே முக்தி என்ன இது பதினாலாவது பாட்டம் நம்முடைய வாழ்க்கையில பல முறை விழுவதும் எழுவதும் பொருளாதாரத்திலே சரிவதும் மீண்டு விழுவதும் அல்லது படிப்பிலே ஃபெயில் ஆகிறது பாஸ் ஆகிறது விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து எழுந்து எழுந்து தொடர்ந்து எழுந்து விழுவது எழுவதற்காக அப்படிங்கிறத தன்னம்பிக்கையை பேச்சுக்காரர் சொல்லாங்க அது எல்லாரும் பார்த்து கேட்டு போன எழு விழுவது எழுவதற்காக விழுந்தவன் அப்படியே கிடப்ப கிடக்க முடியாது கிடக்க கூடாது அதாவது நம்ம அடக்கி வச்சாம அடங்காம இந்திரியம் இந்திரியம்னா அஞ்ச இந்திரியம் பஞ்சந்திரியங்கள் அது புற இந்திரியங்கள் என்ன பஞ்சேந்திரியது உள்ளது வெளியிலிருந்து செயல்படக்கூடியவை அது நமக்கு தெரியும் கை கால் கொய்யம் இதெல்லாம் புரேந்திரியங்கள் கண் காது மூக்கு வாய் தோல் எல்லாம் பஞ்சேந்திரியங்கள் அப்படி எழுந்து எழுந்து சீரி பாயக்கூடிய ியங்களை முழுமையாக அடக்கி இந்திய பாம்புகள் பாம்பு கிடைச்சா என்ன அதனால இந்திரியத்தை அடக்காவிட்டால் நம்மை தீண்டி நமக்கு அழுகி தந்துவிடும் அவற்றை அடக்கி பாம்புகளை இதயம் தண்ணில் இதயத்திலிருந்து விலக்கி இந்திரிய பாம்புகளை இதயத்திலிருந்து விலக்கி அழுந்து விவேகத்தால் அழுத்தி இந்தியத்திலிருந்து வெளியே துரத்து எதனாலே விவேகம் என்கிற தடியாத அடித்து கொள்ள வேண்டும் இந்திரியம் என்கிற பாம்புகளை பாம்புகளையும் விவேகம் என்கின்ற தடிய அடித்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நிம்மதியாக சாந்தமாக இருக்க முடியும் எப்படி கொள்ள வேண்டும் இந்திரம் பஜ்ராயுதத்தை கொண்டு பஜ்ராயுதம் இந்திரனுடைய ஆயுதங்கள் ஒன்று ரொம்ப பலம் வாய்ந்த இந்திரனுக்கென்று வாகனம் வெள்ளானே அவ ஆயுதம் வஜராயுதம் இதெல்லாம் அவனுக்கு கடவுள் பரந்துரல் கொடுத்தது அதை கொண்டு அவன் எப்படி மலைகளை உடைத்து தகர்த்தி எறிகிறானோ நம்முடைய இந்திரியங்களை பஞ்சேந்திரியன்களை விவேகம் என்று தெரியாத அடித்து அந்த பாம்புகளை கொல்ல வேண்டும் விழுந்து சாவதற்கு விழுந்து மோத வேண்டும் அப்படி மோதினாலுடைய நமக்கு சாந்தி கிடைக்காது மோதி சாந்தியினால் சமமான மனத்தைப் பெற்று இது ரொம்ப பெரிய விஷயம் சமமான மனங்கிறது என்ன நம்ம சாதாரண சொல்ற என்ன சொல்றோம் பாரபட்சம் ஒருத்தருடைய ஒருத்தர் வேண்டியவர் வேண்டாதவர் ஒரு பொருள் விருப்பமானது இன்னொரு பொருள் வெறுப்பானது ஒரு பொருள் சந்தோஷம் சந்தோஷம் தரக்கூடியது இன்னொரு பொருள் தொக்கும் தரக்கூடியது கஷாயம் குடிக்கிறதுனா கஷ்டமா இருக்கு இனிப்பு டானி கொடுத்தா சாப்பிட்டாராம் மருந்திலையே இனிப்பு டானிக்குன்னா சாப்பிடறோம் என்றால் அது இனிப்பா இருக்கும் அது உள்ளே செய்கின்ற வேலை பற்றியே நமக்கு அதில் இல்லை புறத்தோட்டம் இனிப்பு இனிப்பு சுவை அது சாப்பிட்டாலும் கஷாயம் உள்ள போய் நிச்சயமாக நம்முடைய வியாதிகளின் நீக்கம் இருந்தாலும் அதை சாப்பிட முடியலை என்ற அது கசக்கும் துவக்கம் எரியம் இதெல்லாம் அதனால வெளி தோற்றங்களைக் கண்டு அப்படிப்பட்ட இந்திரியங்களை வெறுப்பு வெறுப்புகளை சமமாக வேண்டும் வெறுப்பு வெறுப்புகளை ஒதுக்க வேண்டும் வேண்டாம் வேண்டாதவை வேண்டும் வேண்டாதவை நல்லவை கெட்டவை இந்த மேல் சிந்தனை நீக்க வேண்டும் சமமாக உள்ள சம நோக்க பாரபட்சம் இல்லாமல் எதையும் பார்வையோடு சமமாக நோக்கத்தால் அவனை போன்ற உத்தமன் கிடையாது அப்படி சமமான நோக்கத்தை பெற்று சாந்தத்தை அடைந்து சுகபடிவாக முழுவதும் மனமும் உடலும் சுகபடிவான சம சாந்தத்தோடு தற்பத நிலை தற்பத நிலை தன்னுடைய சொரூப நிலையவே பெரும் பெருவாய் இதுவே முக்தி என்று கூறப்படும் இதுதான் முக்தி என்று அழைக்கப்படும் இது பதினாலாவது பாட்டு பரிங்கால பாடிய கீதம் கணம் திகழ்வுறப்பாடியுடைய சித்தர்கணம் திகழ்வுறப்பாடியுன கருடன் ஒலி கேட்ட பாம்பென கலங்கினன் மன்னன் குளிப்புழு நின்று சுகமடைந்தான் அனைவரையும் விடை கொடுத்து கோயில் பூக்காம் நடுர்கதை செய்ய நடிசுதை நிலத்தில் ஒருவனே இருந்து நனி நாடாளுற்றான் இப்படி மேற்பட்ட மேலே சொல்லிய தத்துவங்களை திருஷெயத்தை மறந்துவிடு வாதனைகளை அகற்றிவிடு ஆசைகளை கொன்றுவிடு இந்திரியங்களை அழைத்துவிடு பாடிணங்களுடையாஜன் கேட்டார் தெளிவுடைய சித்தர்கணம் திகழ்வுட பாடிய எப்பொழுதும் திகழ்ந்து ஒளிபெற்றதால் நிலைத்து நிற்கக்கூடியதாகிய தத்துவங்களை பாடி சென்ற சித்தர்கணம் பாடிய பாட்டுகளை தெரிய கேட்டு தெளிவாக கேட்டான் தெளிந்தான் தெளிந்து கொண்டான் அப்படி கேட்டது எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா ஜனக மகராடன் நான் சொன்ன ஞானமுடைய அறிவுடைய பலமுடைய வீரமுடைய ஞானி அப்படிப்பட்டவனே கருத்தை கண்டு அஞ்சிய பாம்பு போல கர்டனுடைய சீரலை கண்டு அஞ்சிய பாம்பு போல கழிதறு வெஞ்சின கருடன் கோபத்தோட வந்து பாயக்கூடிய கரட கழிதர் சத்தத்தோட ஆனந்தத்தோட கோபத்தோட ஆனந்தமும் கோபமும் செஞ்ச அப்படி இருக்கும் வெறிவ ஆனந்த வெளி கோப அப்படி வந்து ஒலி கேட்ட பாம்பெண்டாம் கருடனை பார்த்தால் பாம்பு பயப்படம் கருடன் பாம்புக்கு எதிரி பாம்புக்கு போல நடுநடுங்கி கெடுகையிலே குளிர் பொருள் பொழிலே குளிர்ச்சியில் தரக்கூடிய சோதையிலே இருந்து குளித்து அனைவரையும் விடை கொடுத்து கோயில் புக்கான் கோயிலுக்கிறது அரண்மனை அரசனுடைய அரசன் தெய்வம் அரசனுடைய குடியிருப்பு கோயில் இது தமிழ் பாரம்பரியம் கோயில் மேல் நிலத்தில் ஒருவனே இருந்து தனி நாடாளுற்றான் பற்றிய சிந்தனைகளை தன்னை பற்றிய சிந்தனைகளை தனியாக இருந்து நடிசுதை அப்படின்னா மென்மையான அமர்ந்து சிக்க தொடங்கின கலங்கி மன்னன் கு நின்றுு சுகடைந்தான் அனைவரையும் விடை கொடுத்து கோயில் பூக்கான் நடு சுதேசை மேல்நிலத்தில் ஒருவனே இருந்து நனி நாடல் குற்றான் புவி நோக்கில் இறையும் நோக்கில் இறையும் இல்லை அல்ல ஒரு இது பெரிதா அவதரித்து ஆதரித்து நிற்க நிற்பதோ அந்தோ வந்தோம் புல்லுரிமையற்ற இனிதாகி உதாரணமா செயல்பட பொருள் உலகில் ஒரு பொருடும் காணேன் தொடர்ச்சி நிலை என்ன இந்த அண்ட சராசரங்களுக்கு என்ன கிடையாது அண்ட சராசரங்கள் ஏழு லோகங்கள் அப்படிங்கிறார் ஏழு ஏழுனா நாற்பத்தி ஒன்பது உலகங்கள் அது போக நாம நினைச்ச மாதிரி பூமி சொர்க்கம் நரகம் இப்படி எல்லாம் நிறைய லோகங்கள் இருக்கு அதாவது இங்கிலீஷ்ல அநாட்டுகள் சொல்றது மிருச்சி வேணும் அதுல நிறைய உலகங்கள் நிறைய அண்டங்கள் கண்டங்கள் எல்லாம் இருக்கு அப்படிப்பட்ட உலகிலே என்னுடைய ராஜ்யம் நான் ஆழ்கின்ற விதேக நாடு நான் ஆழ்கின்ற விதேக ஒரு துளிகூட இல்லை இரையும் இல்லை ஒரு இவ்வளவு பெரிய அண்டசராசரத்தில் என்னுடைய நாடு கண்ணுக்கு தெரியாது ஒரு துடி கூட இல்லை இரையும் இல்லை இதனை பெரிதாக நினைத்து நான் ஆட்சி கொள்கிறேன் நான் பெருமைப்படுகிறேன் என்று பெரிதாக நினைத்து செயல்படுகிறேனே அது என்ன சொல்வது இதனை ஆதரித்து நிற்பது அந்த பரிதாபம் நான் செய்கின்ற செயல்களை செயல்களாகும் என்னுடைய அரசாட்சியை மிகச்சிறந்த அரசாட்சி என்றும் நானே நினைத்துக் கொள்வது பரிதாபத்திற்குரியது இது ரொம்ப ரொம்ப சின்ன நாடு ரொம்ப ரொம்ப ஒரு துடி போல ஒரு புள்ளி போல இருக்கக்கூடிய நாடு உலகத்தோடு ஒப்பிடுகிற பொழுது அண்ட சராசரங்களை ஒப்பிடுகிற பொழுது என்னுடைய நாடு ஒரு புள்ளிய பொன் அதை ஆழ்வது ஒரு பெரிய காரியம் இல்லை அதனை ஆழ்வதனாலே நான் பெருமைப்படுவதும் காரியம் இல்லை பெருமை இல்லை அப்படி இல்லாமல் புண்மையான மனங்களை புண்மையான எண்ணங்களை மாற்றி புருள் நிம்மையற்ற இனிதாகி மனத்தை இனிதாக்கிக் கொண்டு இனியவனாக உதாரமாக வள்ளத்தன்மையோடு யாரிடத்தும் கருணையோடு தாட்சிணியத்தோடு கருணையோடு அருளோடு எந்த உலகத்திலே நான் எந்த இடத்திலும் பார்க்கவில்லை நல்ல காரியங்களை நல்ல எண்ணத்தோடு செய்வது நிலைத்து நிற்கும் மற்றவை அறிந்துவிடும் அப்படி நல்ல காரியங்களை செய்ய நல்ல எண்ணங்களோடு காரியங்களை செய்யாவிட்டால் அந்த காரியங்கள் அழிந்துவிடும் அது நிலைத்து நிற்பதில்லை நிலைத்து நிற்பதாக வாக்கு பதினெட்டாவது பாடல் பத்தொன்பதாவது பாடல் இது நம்ம உலக வாழ்க்கையிலே நடக்கிறது இன்னைக்கு பெரிய பணக்காரனாக இருக்க இன்னொரு ரெண்டு வருஷத்துல படி ஏழையாய் சாப்பாடே கஷ்டப்படுற காலங்கள் வரலாம் பெற முடியும் அறிவை பெற்றுவன் தன்னுடைய அகந்தையாலை அறிய முடியும் தலைவர் தலைமேல் உரைவோர் நாட்களினால் தாழ்ந்தவருக்கு தாழ் ஆவார் தாழ விழுவார் தலைவர் தலைமேல் உறைவோர் நாட்களினால் தாழ்ந்தோர்க்கு தாழ் தாழ விழுவார் நிலையில் பெருமையை உரு நினைக்கின்றனென்றேன் இந்நினைவு ஏது என்னேன் தொலைவில் பெரும் மோகங்கள் பெரியோர்கள் கிளையோடும் முன்னால் தோன்றி தோன்றி உலகுறமாண்டார் இந்நாள் இங்கு இவை அனைத்தும் பொழுதின் என்னேன் இப்ப இந்த பாட்டுக்கு தலைவராக இருந்தவர் தலைவராக தலைமையிலிருந்து வளர்ந்தவர் தலைவரே தலைவரே என்று அழைத்து போற்றப்பட்டவர்கள் கால தத்துவத்தாலே காலம் மாறுதலே நிலை சாழ்ந்து கீழானவர்களுக்கு கீழான அடிமைக்கும் அடிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வருவாக்கள் இது உலக இயல்பு தாழ்ந்தவன் உயர்வதும் உயர்ந்தவன் தாழ்வதும் அதே போல தாழ்ந்தவர்களும் அறிவோ ஞானமோ எதுவுமே நிலையில்லாதது நிலையில் பெருமையை நிலையில்லாத பெருமையை சில காலம் கூட நினைத்து நிற்க முடியாத பெருமையை புகழை உறுதி என்று நினைக்கின்றாயே இது என்ன நியாயா உனக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு நீ புகழ்பெற்ற தலைவன் அடுத்த எலக்ஷன்ல நீ தோத்து போயிட்டா ஒண்ணுமில்ல அதனால நீ இன்னைக்கு பெருமையாக இன்னைக்கு வீராப்பாக்கு தெரியாது இயல்பாக இரு அப்படிங்குறத உறுதி உறுதி என நினைக்கின்ற நெஞ்சு இன் நினைவு ஏது இந்த பெருமை இயக்கத்தில் நான் தலைவன் நான் பெருமைக்குரியவன் என்று எண்ணுகிற எண்ணம் உனக்கு தெரிய இது நிலையில்லாத அப்படி இருக்கப்போ நீ எதுக்கும் மனசில் நினைக்கிற இயல்பாக அந்த மாதிரி பெருமையோ கெளரவமோ நிலைக்காது அதனாலே அகன்பாவத்தை விட்டு இயல்பாக இரு போகங்கள் பெரியோர்கள் பல காலமாக காலங்களாக பல பல மிக பெரிய போகங்களை அரசாங்களை ஆண்டு தோன்ற தோன்றும் போதும் உறவினர்களுக்கு இடையிலே தோன்றி உறவினர்களுக்கு இடையிலே வாழ்ந்து இறந்து உறவினர்களும் இறந்து எல்லாரும் சித்தாச்சு என்ற அப்பா அப்புறம் அம்மா அப்புறம் அண்ணே தம்பி அப்படி வரிசையாக உறவினர்கள் மாண்டார்கள் தோன்றி தோன்றி உலக தோன்றி தோன்றி கஷ்டப்பட்டு சம்சார சாகரத்தில் உழன்று உலைகுற மாண்டார்கள் துயரப்பட்டு உழன்று மான்றார்கள் இது தெரிந்திருந்தும் நீ உறுதி எண்ண்பதுமே உறுதி இல்லை நிரந்தரம் இல்லை என்பதை நீ நன்றாக அறிவாய் அப்படியிருந்தும் உறுதியாக எதையோ எண்ணெய் இருக்கிறாய அது சரியா தகுமா பாடல் எண் இருவது மன்னவரும் அவர் தனமும் மாணலை ஒக்கும் மன்னாடும் மன்னவரும் அவர் அவர்தனமும் இந்த போகினை ஒக்கும் பரமரும் பூதங்களும் இறந்த எல்லை இல்லை கண்ணாடும் அவையெங்கே நின் வாழ்க்கையில் நிலை என்ன கவலு நெஞ்சு மன்னாடும் மன்னவரும் அவர் தனமும் ஆண்டன இந்த காலங்காலமாக ஆண்டு வந்த சக்கரவர்த்திகள் அவருடைய பரம்பரை சோழ பரம்பரை பாண்டியன் சேரன் வடநாட்டிலே இஸ்லாமியர் மௌரிய பேரரசர்கள் என்று பேரரசர்கள் சிக்கரவற்றில் வாழ்ந்தார்கள் ஆண்டார்கள் அப்படி மண்ணாண்ட மன்னவர்களும் அவர்களுடைய தனமும் அவர்கள் வச்சிருந்த செல்மங்களும் களஞ்சிய பொற்களஞ்சியும் சொல்லுவோம் களஞ்சியத்தில் இருக்கின்ற பொற்களும் பொற் பொற்காசுகளும் அவை யாரும் அணிந்து விட்டன இப்ப எதுவும் கிடையாது மண்ணாண்ட மன்னவரும் அவர் தனமும் அது எப்படி மன்னர் எத்தனை சக்கரவர்த்தி கணக்கு இல்லை கணக்கு போட்டு பார்க்க போனா அதுக்கு உதாரணம் என்ன கணக்கே இல்லை அளவே இல்லைன்னு சொல்லியாச்சு அப்படியே ஏதாவது ஒன்னு சொல்லணும்னா இருக்கிற நுண் மனநிலை இருக்கும் நம்முடைய கடல் ஓரத்தில் இருக்கின்ற கடற்கரையில இருக்கின்ற மனதை எண்ணினால் எத்தனை இருக்குமோ கோடிக்கணக்களை லட்சக்கணக்களை இருக்கும் அப்படிப்பட்ட மன்னர்கள் எல்லாரும் ஆண்டு விட்டார்கள் அதே போல பின்னாண்ட இந்திரனம் இந்திரனுக்கும் மரணம் உண்டு பிரம்மனுக்கும் மரணம் உண்டு அதான் சொல்ற இந்திரா பின்னாடி இந்திரரும் அவர் வாழ்வும் போயின அவர்கள் எத்தனை இந்திரர்கள் இருந்தார்கள் மின்னிலே உள்ள நட்சத்திரங்களை போல் அத்தனை இந்திரர்கள் இருந்து மாண்டார்கள் இதுல என்னன்னுட்டா எல்லா ஜீவர்களுக்கும் தெய்வங்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது பிரம்மத்திலே தோன்றி பிரம்மங்களை ஒடுக்க அதனாலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் எல்லாருடைய வாழ்க்கையும் நம்மை பொறுத்த மக்கள் ஜீவர்களுக்கு நூறாண்டு காலம் என்று இந்த சாத்திரம் சொல்ல ஞானவாசிட்டு நூறாண்டு காலம் பூரண ஆயுஷுங்கிறது நூறாண்டு காலம் சில சாத்திரங்களை நூத்தி இருபது சொல்றாங்க அப்படி எல்லாருக்கும் கால நிர்ணயம் உண்டு இந்திரனுக்கும் கால நிர்ணயம் உண்டு அவனுடைய கால நிர்ணயம் என்றால் அவன் இறந்து விடுவான் அடுத்து இந்திரன் தோற்றுவிக்கப்படுவான் அவனுடைய அவனுடன் இந்திராணியும் அழிந்து இந்திர இந்திராணியும் புதித்தாக வருவார் அது போல பிரம்மரன் பிரம்மனுக்கு கால க கெடு உண்டு நிர்ணயம் உண்டு பிரம்மரும் பிரபஞ்சம் அனைத்தும் அழிந்துவிடும் அண்டமும் பூதங்களும் ஐம்பூதங்களும் அழிந்துவிடும் முப்பத்தி ஆறு தத்துவமும் முப்பத்தி ஆறாவது தத்துவத்திலே நம்முடைய கருத்து தத்துவம் முப்பத்தொ தத்துவங்கள் பிரம்மத்து மற்றவை எல்லாம் பிரம்மத்திலே ஒடுங்கும் பிரம்மத்திலே தோன்றியவை பிரம்மத்தினுடைய ஆத்மீனாலே ஆணையினாலே மாயாசற்றி தோன்றி எல்லா உயிர்களையும் பிறப்பித்தது எல்லா உயிர்களும் அண்டங்கள் ஈஸ்வரர்கள் முன் குணங்கள் எல்லாவற்றும் யாவையும் பிறந்தன அவை ஒடுங்குகிற பொழுது எப்படி பிறந்த வர்சு வந்ததோ அத மாதிரி திரும்பவும் ஒன்றாக மறைந்து கடைசியில ஈஸ்வரர்களும் ஒடுங்கி விடுவார்கள் அப்புறம் ஒடுங்கிவிடும் பிரம்மத்திற்குள்ளே அத்தனை ஒடுங்கி அடைந்துவிடும் பிரம்மம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சத்தியலோகத்திலே நிரந்தரமாக சத்தியமாக இருக்கும் அடுத்து யுகம் இப்ப நம்ம வந்து கலியுகத்தில் இருக்கிறோம் அடுத்த யுகம் கல்கிங்கிறாங்க கல்கி அவதாரம் அந்த காலத்திலே திரும்பவும் எல்லாம் தோற்றுவிக்கப்படும் அனைத்தும் தோற்றுவிக்கப்படும் அப்ப தோற்றுவிக்கப்படுகிற பொழுது வித்தியாசமாக இருக்கலாம் தோற்றுவிக்கப்படும் தோற்றுவிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் வித்தியாசமாக இருக்கலாம் அதனாலே தோற்றுவிக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அழிவன பிறந்த பொருள்கள் அனைத்தும் அழிவன நமக்கு தெரியும் அவதாரம் எடுத்த தெய்வம் திருமத்துல ஒன்பது அவதாரம் முடிஞ்சது பத்தாவது கல்கீ பாக்கி ஒன்பது அவதாரத்திலையும் அவர் இறந்து விட்டார் கடைசியாக எடுத்த அவதாரம் கிருஷ்ணன் சொல்றாங்க கிருஷ்ணரும் ராமர் கங்கையிலே கங்கை கரையிலே நின்று தபம் செய்து கங்கையிலே ஆழ்ந்து விட்டார் பிறந்தவர் இறக்க வேண்டும் புருஷனாக இருந்தாலும் இறப்பு உண்டு பிரம்மத்திற்கு இறப்பு உண்டு பெருமாளுக்கு இறப்பு உண்டு சிவனுக்கு இறப்பு உண்டு சங்கரனுக்கு அப்படி பிறந்து இறந்து பூதங்களும் பஞ்ச பூதங்களும் இறந்துவிடும் தோற்றுவிக்கப்பட்டு இறந்துவிடும் அழிந்துவிடு அதுக்கு பின்னாலே அவற்றிற்கும் எல்லையில் எத்தனையோ பிறப்பு எத்தனையோ இறப்பு கண்டும் கண்ணாடும் அவை எங்கே கண்ணிற்கு எதிரே தெரிகிற எதுவுமே இருக்காது அறிந்துவிடும் கண்ணாடும் எல்லா பொருட்களும் கண்ணிற்கு எதிரே தோன்றுகிற மனிதன் மரம் மலை அனைத்தும் அழிந்துவிடும் மற்றவை நீ வாழ்க்கை நிலை என்ன இப்படி எல்லாம் அழிந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை நீனும் அழிய போகிறாய் அதற்கு காலக்கெடு உண்டு எண்ணிப்பார் நம் நெஞ்சே கவலு நெஞ்சை கவலைப்படுகிற உளல்கின்ற நெஞ்சை எண்ணி பார்த்து தெளிவாயாக இது இருபதாவது பாட்டு தந்தையாய் ஆவணும் சார்கதி இங்க இன்னும் நமக்கு ஆவானும் எந்த தான் ஆகுவானோ சரணாகுவானும் அருக்கோனாகுவானும் குரு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 படி வாழ்த்தி வணங்குவான் வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வழுத்து வன்னி ஐங்கரனை வானவரதன மணியரு முகனை மாசரு கொற்ற வாழ்கிறே வானவர் முதுவன் பாலன பலவன் வணங்குநற் திருநெல்லை மாதே வானவரதனா முத்திராமேச வள்ளலை வணங்கி வாழ்த்திடுவான் ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்நாடு இருபத்தி ஒன்னு மாயை இருள் இரவிலே தேகமயக்கமான பொல்லாத நழ்கணவா சூனியற்று இச்சு இச்சை இறைபூண்டேன் எண்ணில் கல்லாத பொல்லியனேன் சீச்சி நான் அனவரதம் காணும் நாட்கள் எல்லாம் போயின போமால் இரவாது ஒன்றாய் எழில் நன்றாம் முதல் வார்த்தை செல்லாத சொல்லாத இல்லை செல்லாத என்றைக்கும் அழியாத மாயை எப்ப மாயை அடியும் பிரம்மத்தினத்தில் ஐக்கியமாக பொழுது மாயை அடையும் பிரம்ம ஞானம் ஏற்பட்டு பிரம்மத்தோடு ஜீவன் ஐக்கியமாகிற பொழுது மாயை அடையும் அல்லது கால நிர்ணயத்திற்குட்பட்டு பிரம்மத்திற்குள்ளே மாயை அடக்கமாகிறது மாயை அழியும் அது வரைக்கும் மாயைக்கு அழிவு கிடையாது பிரம்மத்திற்கு அடுத்த நிரந்தரம் மாயை அப்படி செல்லாத மாயை இருள் மாயானது அஞ்ஞானம் இருள் அது இருட்டிற்கொப்பானது அப்படி இருட்டிலே நமக்கு மயக்கம் ஏற்படும் எல்லாருக்கும் பகலிலே தெளிவும் இரவு வர வர இரவு அதிகமாக அதிகமாக தூக்கமும் இயற்கை அது கனவு மயக்கம் சுருக்கி எல்லாம் அப்படி மயக்கம் ஏற்படும் இதுல என்ன மயக்கம் ஏற்படுகிறது தேக அபிமான மயக்கம் தேகமே நான் ஆண்மஸ்வரூபம் என்பது நான் அல்ல நான் என்பது என்னுடைய தேகமே எனக்கு ஆண்மஸ்வரூபத்தை தெரியாது அப்படின்னு நினைக்கிற மூடத்தன மயக்கம் தேகத்தனம் பொல்லாத நீர் கனவு தோன்றும் அப்படிப்பட்டே நான் என்கிற அகந்தை கலப்பாதை ஒரு ஜீவன் இருக்கின்ற பொழுது பொல்லாத நீண்ட கனவுகள் தோன்றும் அவை சூனியத்தில் சூனியத்தில் எதுவுமே இல்லாத கனவுளை தோன்றி மறைந்தவுடனே சூன்யம் அந்த சூனியத்துக்கு நம்ம என்ன சொல்றோம் சொப்பனத்தையும் தாண்டி சுளுத்தி ஏற்படுகிறது நல்ல ஒரு ரக்கம் ஆழ்ந்த ஒரு அதுல சூன்யம் சூன்யத்தின் இச்சை கிடையாது கொஞ்சம் ஆசையை கொஞ்சமாவது பொன் ஏக்கப்படுத்திக் கொண்டேன் என்றால் நான் கல்லாத புள்ளியனாவேன் இதுவரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அர்த்தம்தான் போய்டும் நான் கல்லாத புள்ளியனாவேன் எப்ப கொஞ்சமாவது ஆசை சூரியத்திலே ஆசை அஞ்ஞானத்திலே இருக்கிற பொழுது கனமும் இல்லை சக்கரமும் இல்லை சுருக்கியில் இருக்கிற பொழுது ஆசைகள் தோன்றாது தோன்றக்கூடாது அப்படி தோன்றுமையானால் நான் கல்லாத புரியனாவேன் சிக்சை கேவல நாட்கள் நான் அனவரதம் காணும் நாட்கள் நான் தினசரி வாழ்க்கையிலே எதிர்கொள்கின்ற நாட்கள் கழிக்கின்ற நாட்கள் காலங்கள் அனைத்துமே போயின இரவாத ஒன்று ஒன்று எழை நான் பார்க்கவில்லை அழியாத ஒன்று அழகான ஒன்றை நான் இதுவரை காணவே இல்லை எல்லாம் அழியக்கூடிய அழிந்தவையே அழிந்து தோன்றுபவையே பாட்டு இருபத்தி இரண்டாவது பாட்டு நடுவில் முடியினில் அடியில் நன்றான பொருள் ஒன்றும் ஞாலத்து இல்லை நடுவினில் முடிவினில் அடியில் நன்றான பொருள் ஒன்றும் ாலேயே பூசப்பட்டதன்றோ மலத்தினாலேயே பூசப்பட்டதன்றோ கடுவினைகள் நாள்தோறும் காய்துயரம் நாள்தோறும் கரை ஒன்றில்லா கொடுமைகள் நாள்தோறும் அறிவிலார் குரம்பை கொத்தார் பாட்டு நம்முடைய சாதாரண ஜீவனுக்கு ஏற்படுகின்ற அவலங்களை சொல்லுகிறது எல்லா இடத்திலும் தூய்மையாக எல்லா இடத்திலும் எதற்காலத்தும் இன்மையாக நன்மை தரக்கூடிய பொருள் என்பது எதுவும் இல்லை நடுவினில் முடிவினில் அடியினில் நம்ம அடிக்கரும்பு இனிப்பாக இருக்கும் நொடி கரும்பு கசக்கணும் எல்லா இடத்திலும் இனிப்பாக இருக்கிற கரும்பு கிடையாது இனிமையாக இருக்கின்ற தூய்மையாக இருக்கின்ற பொருள் எதுவும் இல்லை நன்றான பொருள் ஒன்றும் இல்லை நாலத்திலே படு பொருள் எல்லாம் இறப்ப மலத்தினாலே நமக்கு கிடைக்கின்ற நாம் அனுபவிக்கின்ற பொருள்கள் அனைத்தும் படுபொருள் அனைத்தும் நாம் அனுபவிக்கின்ற பொருட்கள் அனைத்தும் இறப்பினாலே மாசுபட்டவை இறப்பு என்பதை கொண்டவை அவை இறந்து போகும் அழிந்து போகும் அந்த அழிவு என்கிற மாசு கொண்ட பொருள்கள் அனைத்தும் சுத்தமான பொருள் எதுவும் இல்லை தூய்மையான பொருள் எதுவும் இல்லை மலத்தினால் மலத்தினாலே பூசப்பட்டது அன்றோ கடுவினைகள் நாள்தோறும் நம்மை நோக்கி கர்மங்கள் செய்கிற பொழுது நல்வினை தீவினைகள் நம்மை நோக்கி வரும் கடுவினைகள் நாள்தோறும் நம்மை நோக்கி வரும் கடுமையான துயரமும் நம்மை நோக்கி வரும் இந்த கர்மங்கள் செய்கிற பொழுது ஏற்படுகின்ற முயற்சியினுடைய கலக்கம் முயற்சாலே ஏற்படுகின்ற கலைப்பு கர்மங்களை செய்து முடித்த உடனே ஓய்வு இதெல்லாம் கடும் வினைகள் நாள்தோறும் நாம் செய்கின்ற கர்மங்கள் கடும் கடுமையான வினைகள் நாள்தோறும் செய்கிறோம் துயரம் வினைகளை நாள்தோறும் செய்கிறோம் அதனாலே கடுமையான துயரங்களை நாள்தோறும் அனுபவிக்கிறோம் கரையில்லாத நாள்தோறும் அனுபவிக்கிறோம் அறிவில் அஞ்ஞானத்திலே ஆட்பட்டு தன்னை எலும்பு கூட்டை தன்னுடைய ஆன்மாவை நடக்கின்ற நாடகம் குரம்பை கொட்டு குரம்பை எலும்பு கூடு உடல் அப்படின்னு அர்த்தம் குரம்பை கூத்தால் ஏற்படுகின்ற நாடகம் அதனாலே எப்பொழுதும் துயரமே கடுமையான துயரமே கடுமையான வினைகள் கொடுமைகள் நாள்தோறும் அனுபவிக்கிறோம் அது குரம்பை கூத்தாகும் இருபத்தி மூணு பாதகனாய் அஞ்ஞான பாலகனாய் அஞ்ஞானத்து அழுந்துவன் நற்காலையாய் பாவை மாறா சால வறந்துவன் விருத்தன்தானாகி குடும்பத்தார் தளர்ந்து சாவன் ஏல இவன் கா எக்காலத்து என் செய்வான் மாயக்கூற்று இருந்தவாரே ஞாலம் எல்லாம் ஆடு அரங்காய் பொறி மேளமாய் மனத்தை நடிக்கும் இது சாதாரணமாக எல்லாரும் சொல்றது இந்த உலகம் ஒரு நாடக மேடை எல்லா தத்துவவாதிகளும் நாடகம் சொல்றாங்க இது ஒரு நாடக இதுல அது விளக்கமாக சொல்றாங்க பாலகனாக இருக்கின்ற காலத்திலே கைக்குழந்தையாகவும் சிறுபிளையாகவும் சிறுவனாகவும் இருக்கின்ற காலத்திலே நான் அஞ்ஞானத்தில் இருந்தேன் எனக்கு ஞானம் பிறக்காது எனக்கு அறிவு கிடையாது நான் சிறுவன் எனக்கு இப்பொழுதுதான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன் அதனாலே அஞ்ஞானத்தில் இருக்கிறேன் பாலகனாய் அறந்துவன் வளர்ந்த பின்னாடி இளைஞனாக நான் காளையான பின்னாடி பெண்களாலே என்னை சுற்றி இருக்கின்ற அழகான பெண்களாலே பாவை மாறால் துயர் அதிகப்படுவேன் அவர்களை பார்த்தும் விரும்பியும் நான் தீரப்படுவேன் குடும்ப பாரத்தாலே குடும்பம் தால் தளர்ந்து சாவன் என்னுடைய குடும்ப தாங்க முடியாமல் என்னுடைய பெல்லை மனைவி தாய் தந்தை அனைவரும் காப்பாற்றக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது ஒரு இல்லறத்தானுக்கு ஐந்து பேரை காப்பாற்ற வேண்டும் தெய்வம் துறவி விழுந்தினன் சுற்றம் தன் குடும்பம் இந்த அஞ்சு பேரையும் அவன் காப்பாற்றுவான் அப்படி அந்த காப்பாற்றக்கூடிய கடமைகளை செய்வதனாலே கர்மங்களை செய்வதனாலே காரியங்களை செய்வதனாலே நான் தளர்ந்து போய் ஒரு காலகட்டத்திலே தளர்ந்து விழுந்து சாகிறேன் ஏழை இவன் எக்காலத்தும் எந்த காலத்திலையும் இவன் சந்தோஷமாக இருந்தது மகிழ்ச்சி என்பது ஒரு காலகட்டத்திலே தோன்றும் மறையும் சந்தோஷம் என்பது தோன்றும் மறையும் நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில சந்தோஷமா ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பதினஞ்சு ஜாலியா மகிழ்ச்சியாக இருந்தமா அப்புறம் அடுத்தா கோல சிந்தனைகள் போல கஷ்டேரம் சந்தோஷமா முக்கால் நேரம் வாழ்க்கை இடையராஜ் சந்தோஷம் நிரந்தரமான மகிழ்ச்சி ஆனந்தம் அது எப்ப கிடைக்கும் ஜீவன் முத்த நிலையில தான் கிடைக்கும் பரமானந்தம் சர்ச்சித்த ஆனந்தம் அது வரைக்கும் கிடைக்காது இவன் காலத்து என் செய்வான் எதுவும் செய்ய முடியாது கூத்து கூத்தாடி கூத்து ஆடிதான் இருக்கணும் முழுவதும் ஆடர் என்றார் ஞானமே நாடகாரன்ற நாடகமேடை பொறிகள் ஐம்பொறிகள் இவனுக்கு இசையும் தாளமும் போடுகின்றன அதற்கேற்ப இவன் ஆடுகிறான் இந்த யார் ஆடுகிறார் நமூன் என்கிற தேகம் ஆடுகிறது மனப்பே நடிக்கும் மனமான பேய் நடிக்கும் அந்த நாடகரங்க நாடக அரங்கிலே அதனாலே இந்த உலகமே நாடக அரங்கு இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க பொம்மலாட்டம் இறைவன் நம்மை எல்லாம் ஆட்டுவிப்பான் நாம் எல்லாம் பொம்மைகள் இறைவனுடைய பத்து பேர்லையும் கட்டப்பட்ட நூல்களாலே ஆட்டப்படுகிறோம் ஆடுகிறோம் அவன் கையில போட்டு நூல்களை கலட்டி போட்டான் தவமாக கிடக்கிறோம் இது பொம்மராட்டம் அத போல நாடகத்திலே நடிக்கணும் வந்தவொடனே மாத்திட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு பேரமேரி ஆயிட்டான் அது உண்மை இல்லை இது இருபத்தி மூணாவது பாட்டு இருபத்தி நாலாவது பாட்டு உள்ளத்தின் முடிவிலே இல்லாம உள்ளத்தின் முடிவிலே உள்ள அறத்தின் சிலசிலை எப்பொழுதும் தீமை வாழும் எழுதற்ற இன்பத்தின் தலைமையிலே துன்பங்கள் இருக்கும் என்றால் கொள்ளத்தக்கனமான குற்றம் எல்லாம் பொருள் எது குறிப்பு குறிப்புவதற்கே இது இயற்கையாக வாழ்க்கையில் நேர்கின்ற அனைத்து செயல்களுக்கும் ஒன்றிய விளக்கம் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம் முக்குணமும் சா சத்வீக குணம் மட்டும் தனியாக யாருக்கும் இருக்குதில்லை சாத்ய குணத்தில் மற்ற குணங்கள் இரண்டு குணங்களும் கலந்து இருக்கும் சாத் தொண்ணூறு அப்படின்னா ஏழு சதவீதம் தமோ குணம் மூணு சதவீதம் இப்படி ஏதாவது கொஞ்சமாக கலந்திருக்கும் முழுமையாக தூய்மையான குணங்கள் இல்லை அதே போல முழுமையான தூய்மையான பொருள்களும் இல்லை ஏதோ கலப்பு இருக்கும் ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அதனால உள்ளத்தின் முடிமையிலே எல்லாமே விற்றிருக்கும் எந்த நம்முடைய மனசுலே நம்முடைய மனத்தின் மேலே நம்முடைய எண்ணங்களின் மேலே நமக்கு கிட்டாமை கிடைக்காது அப்படிங்கிற நினைப்பு எல்லாமே வீட்டிருக்கும் எப்பொழுதும் இருக்கும் தெளிவுற்ற நல்லறத்தில் நன்றாக தெளிவாக தெளிய மனமுடைய சாத்திக குணமுடைய சாந்தம் சாந்தமடைந்த நல்ல இடத்திலே கூட கொஞ்சம் தீபை ஒட்டி இருக்கும் கொஞ்சம் ஓட்டியிருக்கும் அதே போல எழுந்தற்ற இன்பத்தின் தலைமையிலே துன்பங்கள் இருக்கும் இன்பங்கள் நிறைந்து இருந்தாலும் அதிலே கொஞ்சமாவது துன்பங்கள் கலந்திருக்கும் இது நம்ம பல இடம் பல உதாரணங்கள் சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கிற பொழுது நான் எதிர்கொள்வது கொள்ளத்தக்க எவை கொள்ளத்தக்க பொருட இருக்கிற எல்லா பொருள்களும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு அளவிற்கு சிறும் அளவிற்கு குற்றம் இருக்கும் குற்றம் இல்லாத பொருளை தேடாது அதனாலே நல்ல மனிதன் என்றால் அவனுக்கும் ஒரு சில கொட்ட கணவர்கள் இருக்கும் அதனாலே பூரணமாக நல்ல மனிதனை கண்டுபிடிக்க முடியாது பூரணமான நல்ல பொருள்களை பார்க்க முடியாது ஏதாவது ஒரு கலப்பம் இருக்கும் களம் களங்கம் இருக்கும் நம்ம நெல்ல என்ன நெல்ல இருக்குது உமி உமி இல்லாத நெல் கிடையாது அதை நீக்கித்தான் ஆக வேண்டும் கோதுமையிலையும் வேண்டாதவற்றை நீக்க வேண்டும் நம்ம காய்கறிகளையும் நுனி அடிய நறுக்கித்தான் போடுறோம் அதனால தீமைகள் கலவாத பொருள் எதுவும் இல்லை அவற்றை நீ ஞானத்தோடு கலைந்து விட்டு நல்லவற்றை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் ஞானத்தினுடைய செயல் ஞானத்தினுடைய அறிவுரை நீ எந்தவாதம் பாரு இமைப்பதுவும்க்கமாம் மேலோருண்டால் என்பவர் என்லாவ இலிப்பரிய விசித்திரமாம் சம்பத்தும் ஆபத்தும் உள்ளம் இதயக்கோயில் ஒளிப்பெரிய விசித்திரமாம் ஆபத்தும் சம்பந்தமும் உள்ள வேண்டில் இருபத்தி அஞ்சாவது பாட்டு பிரபஞ்சமும் அண்ட சராசரங்களும் மாயினுடைய சக்திகளில் உருவாக்கப்பட்டவை அவை நிரந்தரமற்றவை அவை தோன்றி மறையக்கூடியவை என்பதை அழுத்தமாக சொல்லுகிறார் எப்படின்னா ஒரு ஜீவன் விழித்திருக்கிற பொழுது உலகம் உயிருள்ளதாக தெரியும் தோன்றும் விழிச்சுட்டு இருந்தா உலகம் உயிரோடு இருக்கு உயிர்ப்போடு இருக்கிறது தெரிகல தூங்கி விட்டால் உலகத்திலே அமைந்து விட்டால் தெரிவதில்லை உலகம் அவனை பொறுத்த மட்டிலே உலகம் இல்லை உலகம் மறைந்து விட்டது எல்லாருக்கும் நடக்கின்ற இயல்பான நிகழ்ச்சி அப்படிப்பட்ட உலகத்திலே மேலூர் என்பவர்கள் இருந்தால் ஞானம் பெற்றவர்கள் ஞானிகள் இருந்தால் உயர்ந்தவர்கள் இருந்தால் அவர்கள் முன்னே என்னை போன்ற அஞ்ஞானிகள் ஏதும் அறியாத விவரம் அல்லாதவர்கள் இருந்தால் எங்களை அவர்கள் என்ன மாதிரி கருதுவார்கள் எப்படி நினைப்பார்கள் சந்தன கட்டைக்கு முன்னாடி எட்டி என்பார்களா சந்தன மரத்தின் முன்னாடி இருக்கின்ற எட்டி என்பார்களா இல்லை சூரியனுக்கு முன்னே தோன்றுகிற பூச்சி என்பார்களா அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் இருக்கிற பொழுது நாம் எந்த ஊரும் சாதாரணமான நம்மை போன்ற மனிதர்களை பெரிதாக உலகத்தில் மதிக்க மாட்டார்கள் அப்படி உண்மை விரும்பினால் உன்னை பற்றி அறிய வேண்டும் என்றால் உண்மையை விரும்பினேயானால் இழிப்பதற்கில்லாத பழிச்சொருக்கு உரிய அல்லாத இளிப்பரிய விவரமான விசித்திரமான சம்பத்துக்களை பற்றி ஆராய்ந்து விசாரித்து அப்படிப்பட்ட விசாரணையிலே தெரிகின்ற வேண்டாதவற்றை ஒதுக்கி வேண்டியவற்றை கொள்வது அந்த ஆபத்தான நம்முடைய இதயக் குகைக்குள்ளே பேரொழியாக இருக்கின்ற ஆன்மா இருக்கிறது அந்த இதய கோயிலுக்குள்ளே ஒளிப்பெரிய விசித்திரம் ஒழிக்க முடிய மறைக்க முடியா அழிக்க முடியாத விசித்திரமாம் ஆன்மாம் நம் உடலுக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே இதே கோயிலுக்குள்ளே இருக்கிறது அதை அந்த சம்பந்தத்தை வேண்டும் என்று விரும்புவாயாக வேண்ட வேண்டும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அந்த ஆன்மஸ்வரூபமாகிய சம்பத்தை செல்வத்தை சம்பத்துன்னா செல்வம் செல்வத்தை பெறுவதற்கு விரும்ப வேண்டும் இது முதல்ல சொன்னது முடிச்சுக்கிட்டு இருக்கப்ப உலகம் இயங்குகிறது கண்ணம் மூடுன்னா உலகம் அழிஞ்சமே இருக்கு அப்படின்னு இத பழுவரம்ப ஒரு குரல் இருக்கு போலும் சாக்காடு உறங்கிறப்ப உலகம் அழிந்து விட்டது உலகம் எல்லாம் சாக்காடாக மயானமாக இருக்கிறது உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு விளிச்சு உடனே எல்லாம் உயிர்ப்புடனே இயக்குவது தெரிகிறது அப்படிப்பட்ட உலகத்தை நம்பாதே ஏனென்றால் அல்ல அழியக்கூடியது எது நிரந்தரமானது பிரம்மம் ஆன்மஸ்வரூபம் நிரந்தரமானது ஆன்மஸ்வரூபம் உன்னுடைய உள்ள குகைக்குள்ளே விசித்திரமான ஆன்மஸ்வரூபம் அற்புதமான ஆன்மஸ்வரூபம் உன்னுடைய உள்ள இதே குகைப்பிலை இருக்கிறது அதை பேணி பாதுகாத்துக்கொள் அதை பற்றிய நீ அறிந்தால் உனக்கு ஒரு கேடுவில்லை என்பதை உணர்வாயாக வெம்மாய வாழ்வு அன்றோ துயர்க்கு எல்லாம் பிறப்பிடமாய் விளங்குகின்ற வெம் மாய வாழ்வு என்றோ துயர்க்கெல்லாம் பிறப்பிடமாய் விளம்புகின்ற தம் அம்மா இங்கு இதனிடையே அழுந்தும் அவர்க்கு இன்பம் எங்கன் அம்மா இங்கு இதனிடையே அழுந்தும் இன்பம் உழவால் உளதாவது எங்கன் மை என்னும் மரம் பனை காய் பூ காய் பழத்தால் பரப்பற்றுவோங்க வரம்பற்றுவோங்க விம்மா செய்மனம் வேறாம் மனந்தான் சங்கற்பம் என்பதாகும் இருபத்தி ஆறாவது பாட்டு நம்முடைய வாழ்க்கையிலே சம்சாரிலே அகப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கையிலே அன்றாட யாராயிருக்கட்டும் கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அவனுக்கு அன்றாட காரியங்களை செய்வது அன்றாட கர்மங்களை செய்வது சிரமமாகத்தான் இருக்கும் அது ஒரு முயற்சி உரிய கலைப்பு உரிய செலவு உடற்பழத்தினுடைய செலவு எல்லாம் இருக்கும் உடலுடைய பழத்தில் கொஞ்சம் வீணானாத்தான் நம்மளாலே கர்மங்களை செய்ய முடியும் அதுக்காக தான் நம்ம சாப்பிட்டது செரிக்கிறதுக்கு வேலை செய்யு சொல்றோம் வேலை செய்தா நம்மளுடைய சாப்பிட்டது செறிக்கணும் சாப்பிட்ட சரி அழிஞ்சு போச்சு அது மதமாக வெளியே திடும் அப்படி செய்கின்ற கர்மங்களிலே துயரம் அந்த கர்மங்களை செய்வதனால ஏற்படுகின்ற துயரம் அந்த கர்மங்களினால ஏற்படுகின்ற தீவனைகள் நன்வினைகள் அப்படி நம்முடைய வாழ்க்கையே துன்ப நயமாக இருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்முடைய சம்சார வாழ்க்கை தான் நம்முடைய உறவு மனம் சொந்த பந்தம் வாழ்றப்ப அதுலயே துயரங்கள் கஷ்டங்கள் இந்த துயரங்களுக்கு அனைத்துக்கும் நம்முடைய சம்சார வாழ்க்கைதான் காரணம் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலேயே அழுதுபவர்களுக்கு சம்சார வாழ்க்கையை முழுமையாக அழுந்தி அதுலேயே ஆழ்ந்து மயங்கி போனவர்களுக்கு சுகம் எங்கும் இருக்காது ும் அவருக்கு இன்பம் உள்ளதாவது எங்கள் இன்பம் இருக்க முடியாது மை மாயை என்னும் மரம் மைனாதம் அர்த்தம் மை நிறம் கருமை நிறம் மை மாயை கருமையான மாயையான இரவு மாயை இன்னும் மரம் இலை போன்ற அஞ்சாலும் மாய என்கிற மரப்பூ எல்லாம் இருக்கிறது அவற்றில் எல்லாவற்றையும் அவற்றை நாம் திற்பதற்காக பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதனை தித்துக் கொண்டு அந்த பொருள்களை அனுபவித்துக் கொண்டே நமக்கு வாழ்க்கைக்கு விடுவு கிடையாது விம்மா மனம்னம் என்கிறந்து கொண்டிருக்கிறது அதை நாம் பெரிதாக எண்ணி அதை தூக்க ஆரம்பித்தால் நாம் அடிந்து விடுவோம் அப்படிப்பட்ட மனம் என்கிற மரத்தினுடைய வேரோடு மனம் என்கிற மரத்தை வேரோடு அறுத்து எரிந்துவிடு கலைந்துவிடு சங்கற்பமும் அழிந்து விடும் நம்ம இன்னொன்று சொல்லுவோம் சங்கற்பத்தை அழிந்தால் மனம் அழிந்து விடும் மனத்தில் ஏற்படுவது சங்கற்பம் ஆசைகள் அந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் மனோ நிச்சயத்தையும் அழித்து விட்டால் தானாக மனம் அழிந்துவிடும் இப்ப இதை மாற்றி வர மனத்தை அழித்து விட்டால் அதுல இருக்கின்ற ஆசைகள் சங்கற்பங்கள் மனோ நிச்சயங்கள் எல்லாம் அழிந்துவிடும் அதனால மனத்தை அழித்தா எங்களால் மற்றவை எல்லாம் அழிந்து விடும் உனக்கு துயரம் கிடையாது இது இருபத்தி ஆறாவது பாட்டு இருபத்தி ஏழாவது பாடல் சங்கற்ப நாசத்தால் சங்கற்ப நாசத்தால் எளிதாக மனநாசம் தானே எய்தும் இப்ப நான் சொல்ல சங்கற்ப நாசத்தால் எளிதாக மனநாசம் தானே எய்தும் மங்குற்ற மனம் இறக்கில் முற்ற மனம் இரக்கில் ஜன மரணங்கள் எனும் மரமும் ஆயும் ஜனன மரணம் மரங்களும் மரமும் ஆயும் இங்கு இப்பால் என்னை திருடும் கல்வனை கண்டேன் கண்டு இங்கு இப்பால் என்னை திருடும் கல்வனை கண்டேன் கண்டேன் இவன் பெயர் நெஞ்சம் அந்த கல்வனுடைய பெயர் நெஞ்சம் பெரும்புற்ற நெஞ்சத்தால் நெடுநாள் வந்தேன் இன்றுவிப்பேன் இன்றுவிப்பேன் இது இருபத்தி ஏழாவது பாடம் சங்கற்பத்தை அழித்து விட்டால் சங்கற்ப நாசத்தால் மனம் தானாகவே அழிந்துவிடும் மனம் என்கிற அந்த கர்ணம் தானாக செயலற்றுவிடும் மங்குற்ற மனம் மங்குன்னா பலபழப்பில்லாத மங்கலானுற்ற மனம் என்பது பலபழப்பை இழந்த மனம் இறக்கில் ஜனன மரணங்கள் மறையும் பிறப்பு இறப்பு சுழற்சி விலகும் ஜனன மரணங்கள் என்னும் மரமும் மாயும் என்ற அந்த மரமும் சாய்ந்துவிடும் அப்ப இங்கு இப்பா இப்ப என்னை பக்கத்தில் இருந்துக்கிட்டே எனக்குள்ள இருந்துகிட்டே என்னை திருடக்கூடிய கள்ள நோக்கன் என்னுடைய மனத்திற்கு வேண்டாத முதலவற்றை சொல்லி என்னுடைய மனத்தில் இருக்கிற நல்ல எண்ணங்களை எல்லாம் திருடுகின்ற கல்ல நோக்கன் இருக்கிறான் இங்கு இப்பா திருடும் கல்லனை கண்டேன் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் மனம் என்கிற சங்கற்பத்தி இருக்கிறான் அந்த சங்கற்பம் தான் பெருடர் அவனை கண்டுபிடித்து விட்டேன் கல்லனை கண்டியன் கண்டேன் கண்டுபிடிச்சிட்ட கள்ளனுக்கு பேர் மனசு நெஞ்சம் அவனை அழித்து விடு பொங்குற்ற நெஞ்சத்தால் பொங்கி உனக்கு பேடத்தை தருகின்ற நெஞ்சத்தாலே நெடுநாள் வந்தேன் ரொம்ப காலத்தான் காலங்காலமாக கஷ்டப்பட்டு வர இப்பதான் எனக்கு விடுவு பிறக்கிறது இப்படித்தான் நாங்கள் நெஞ்சம் என்கிற மனம் என்கிற கல்லனை கண்டுபிடித்தேன் ஆசை என்கிற கல்லனை கண்டுபிடித்தேன் சங்கர்பம் என்கிற கல்லனை கண்டுபிடித்தேன் அவனை அழித்து விட்டேன் இனிமேல் அவனை கொன்று விட்டேன் கொன்று விடுவேன் இன்று இனிமேல் எனக்கு சிரமம் இல்லை கஷ்டம் இல்லை துயரம் விட்டு பொன்றுபிடிப்பேன் கொள் கொண்டு நான் மனமுத்தை துளைத்திலேன் இத்தனை நாள் நான் முத்தை துளைத்திலேன் இன்று துளைத்து இயந்த நூலால் சித்திரமாய்க் கோர்த்து அணிவன் இன்று துளைத்து இயந்த நூலால் கோர்த்து அணிவன் முழுதுணர்ந்த தேசிகரால் தெளிந்தேன் சுத்த பரமானந்தம் தோற்றுவிக்கும் நல்லறிவாம் ஜோதி பெற்றேன் மெத்த நான் எனது இங்கு இவை பொய் என்னும் உள்மொழி உள்மொழி உள்ள மொழிந்தே மீண்டும் நாடே இதுவும் தொடர்ச்சி தான் என் மனத்துக்குள்ளே உதிர்ந்து கிடந்த என்னுடைய ஆன்மஸ்வரூபம் என்பதை நான் கவனிக்கவில்லை ஒத்துக்களாக உதிர்ந்து கிடந்தன அவற்றையெல்லாம் எடுத்து கோர்த்தேன் இத்தனினால் நான் மனமுத்தேன் மனம் என்கிற அழகான முத்தை நம்முத்தை மறந்திருந்தேன் அதை எடுத்து இயந்த நூலா அதற்கு ஏற்றி நூல் ஒரு மனம் தொலை போட்டேன் ஒரு முத்துக்களை தொடைத்தேன் இதுவரைக்கும் நான் முத்துக்களுக்கு ஓட்ட போடலை கோர்த்து கற்றல இப்ப இன்னைக்கு மனமுத்தை தேடி எடுத்து என்ற என்னுடைய மனம் தெளிந்திருக்கிறது தெரிந்த மனத்திலே இருக்கின்ற அழகான முத்துக்களை எடுத்து அவற்றிற்கு தொலை போட்டு இயந்த நூலால் கோர்த்து அழகாக கோர்த்து அணிவன் அணிந்து கொள்ளுவேன் முழுது உணர்ந்த தேசிகரால் முழுதும் உணர்ந்த ஞானத்தை முழுமையாக பெற்ற அஞ்ஞானத்தை முழுமையாக அகற்றிய தன்னை தானே முழுதும் உணர்ந்த ஒரு நல்ல குருவா தேசிகர் என்பது குரு தேசிகர தெளிந்தேன் எல்லாம் தெரிந்து கொண்டேன் எல்லாவற்றிடம் தெளிவாக இருக்கிறேன் சுத்த பரமானந்தம் தோற்றுவிக்கும் நல்லறிவாம் ஜோதி பெற்றேன் சுத்த பரமானந்தத்தை சகல துக்க நிவாரணத்தை சகல துக்க நிவாரணம் பரமானந்த பிராப்தம் அப்படிங்கிறது பிரமானந்தோற்று அறிவான் ஜோதியை பெற்றேன் நல்ல அறிவாகிய சைத்தன்யத்தை ஜோதியை சைத்தன்யத்தை பெற்றேன் மெத்த இவன் நான் என்னது இங்கு அதை பெற்றதனாலே இவன் நான் எனது இங்கு உனது என்ற பாகுபாடுகளை எல்லாம் ஒழித்து பின்னங்களை ஒழித்து ஆன்மா ஒன்றே என்பதை உணர்ந்து இவை எல்லாம் பொய் என்பதையும் உணர்ந்து இவை பொய் என்னும் உள் மொழிந்தேன் மீண்டும் நானே இவை பொய் என்று என்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டேன் உள்ளத்தையும் ஒழித்தேன் உள்ளொழிந்தேன் உள்ளத்திலே ஒழித்து விட்டேன் இது மீண்டும் நாடு இப்படிப்பட்ட பொருள்களை உண்டாக்குகின்ற பொருள்களை ஐம்பது தூண்டுகளை நான் ஏற்க மாட்டேன் எட்டாவது பாட்டு இருபத்தி ஒன்பதாவது பாட்டு பேதிக்கும் மனம் என்னும் பெரும் வகை மனம் என்னும் பெரும் வகை முழு வலியால் வென்றேன் மனம் என்னும் பெரும் பகையை முழு வலியால் வென்றேன் மாற்றினேன் சாதித்த விவேகமே வணங்கினேன் ஒழித்து பேரரசன் அவருடைய வாதனைகள் எல்லாம் தீர்த்து விட்டான் பேரிக்கு மனம் என்ன பெரும் பகையை முடித்து விட்டான் பேதிக்கு பேதிக்குன்னா அப்பப்ப மாறக்கூடியது மாற்றங்களை அடையக்கூடிய விகாரங்களை அடையக்கூடிய அடையக்கூடிய பெரும் வகையாகிய மனத்தை என்னுடைய வழியாலை வென்றேன் என்ன வலி விவேகம் என வலியாலை வென்றேன் பாதித்த துயரமெல்லாம் மாற்றினேன் என்னை இதுவரைக்கும் இடப்படுத்திக் கொண்டிருந்த துயரங்கள் எல்லாம் எனக்கு ஏற்பட்ட துயரங்களுக்கு காரணங்களை எல்லாம் அழித்து விட்டேன் மாற்றிவிட்டேன் உபசார்ந்த வாழ்வு பெற்றேன் நிம்மதியாக அமைதியான வாழ்க்கையை பெற்றேன் உபசார்ந்த வாழ்வு பெற்றேன் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொள்கின்றேன் சாந்தி விவேகம் உள்ளி விவேகமே சாந்தியே விவேகமே எனக்கு பலங்களை கொடுத்த சாந்த விவேகமே உங்களை வணங்குகிறேன் என்று ஜனகர் கோமான் சேதித்த மனை அலைகள் எல்லாம் ஒழித்துத்தானே சித்திரம் போல் நின்றான் எல்லா துயரங்களையும் மன அலைவுகள் மன அலைச்சர்கள் மன பேதங்கள் மன ஆசைகள் எல்லாவற்றையும் ஒரு சேர அழித்துவிட்டு அசையாக சித்திரம்போல் நிம்மதியாக சமாதியிலே இருந்தான் சித்திரம்போல் நின்றான் இது இருபத்தி ஒன்பதாவது பாடல் முப்பதாவது பாடல் நின்றான் இப்ப திரும்ப அழுத்தமாக வாழா சித்திரம்போல் நெடுதி இருந்து ஜனகர் பெறான் மாய்த்து நெஞ்சை வீழா நல்லு உபசார்ந்த நெறி நெஞ்சால் உலகில் பைமே உலகில் உலக இயல்பை மேலே பார்த்தா தாளத்தக்கோளான கற்பனை என் சுபாவம் அறிவாம் எனக்கு இப்ப எப்படி சித்திரம் போல தியானத்திலே தவத்திலே அமர்ந்தார் எப்படி இருக்கிற அடுத்த பாட்டு வாழா சித்திரம் பேசாத அசையாத சித்திரமாக இருக்கு நெடிந்து இருந்து ரொம்ப காலத்துக்கு சித்திரமாக சமாதியில இருந்து தியானத்திலே இருந்து சனகர் பெறான் நெஞ்சை உள்ளத்தில் இருக்கின்ற ஆசைகள் உள்ளம் என்பதை அடித்து சங்கற்பங்களை எல்லாம் அடித்து மாறாத விட்டு விலகாத உலக இயல்பை மேவி பார்த்தார் கண் விழித்து உலக இயல்பை அப்படி விழிச்சு பார்க்கிறார் அதாவது சம்மதியிலே நீண்ட நேரம் சமதியில் இருந்தவர்கள் உடனடியாக உலகத்தில் நடப்பது எல்லாவற்றையும் உணர முடியாது நல்ல தூக்கத்திலிருந்து எந்திருக்கிறப்ப நமக்கு எதிரேற்கு பொருள் எல்லாம் மங்களாகத்தான் தெரியும் கொஞ்சம் கலக்கமா கொஞ்ச நேரம் கண்ண தேய்ச்சு தடை விட்டதுக்கு கொஞ்சம் வழக்கம் கொஞ்ச நேரம் எல்லாம் படிச்சுன்னு தெரியும் அதேமாரி சமாதியிலிருந்து எழுந்த ஜனகருக்கு எல்லாம் கொஞ்சம் க இருந்து விலகாதத்தை பெற்று இருந்து பிறகு சமாதியிலிருந்து மீண்டு வந்தார் உலக இயல்பை மையால் இயற்றும் பொருள் ஏது தன்னுடைய ஆன்மையாலே தன்னுடைய வீரத்தாலே தன்னுடைய பள்ளித்தன்மையினாலே தான் செய்கின்ற கரும்புகளால் கிடைக்கின்ற பொருள்களை எதை கை கொள்வது எதை விடுவது தாழ்மையால் இயற்றும் பொருள் ஏது கை கொள்ளத்தக்கது ஏது அவற்றிலேயே நாம் பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடியவை கை கொள்ளக்கூடிய கோளான கற்பனை என் சுவாபம் அறிவான் எனக்கு குறிக்கின்றார் என்னுடைய சுவாபத்துக்கு ஏற்பாடி என்னுடைய மனத்தினுடைய நிலைக்கு சுவாபத்துக்கு ஏற்ற மாதிரி எது நான் கொள்வது என்று எது எதை நான் என்னுடைய உபசார்ந்த மனம் தெரிவிக்குமாக இது முப்பதாம் பாட்டு முப்பத்தி ஓராமாய் சொருபமாம் என்பவால் வேறு தோன்றக்கானேன் பற்றியான் வாழாத பொருள் நயவேன் வந்த பொருள் அனைத்தும் தள்ளேன் நித்தமாய் தன்னிலையில் நிற்கும் எனது அருகூருவில் நிலையாய் நிற்பேன் ஏது வரும் அது வருக என்று அழிஞ்சி ஒருமையான தன்னைத்தான் அறிந்து தனக்கு சேர வேண்டிய பொருள்களை நியமிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட பொருள்களை ஏற்றுக்கொண்டு தனக்கு நிர்ணயிக்கப்படாத கடவுளாதே தனக்கு அருளப்படாத பெற்றுக்கொள்ளாமல் ஒதுக்கி தள்ளி பெற்றுவற்றை பிறருக்கு கொடுக்காமல் பெற்றுக் கொண்டு இயல்பாக இருந்தார் ஒருமையான ஏகன் ஆனால் எந்த விதமான சம்பந்தங்களும் உலக சம்பந்தம் பொருள் சம்பந்தம் குடும்ப சம்பந்தம் எதுவுமே இல்லாமல் ஒருமையான ஏகன் முதல்ல சுத்தன் ஆனால் எல்லா மனத்திலே இருக்கின்ற ஆசைகள் களங்கங்கள் எல்லாவற்றையும் அர்த்தம் ஆனால் சைத்தன்யமாகவே இருந்தான் என்று தன் உருவை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை தனக்குள்ள வெளிய எங்க பார்த்தாலும் ஆன்மஸ்வரூபமாக தெரிகிறது தரப்புள்ளே இருக்கிற ஆன்மஸ்வரூபமே எங்கும் தெரிகிறது வேறு எந்த பொருளையும் காணவில்லை எல்லாம் ஆன்மஸ்வரூபமாக எல்லாமே மலை மடு காடு ஆன்மஸ்வரூபமாக தெரிகிறது வேறு எந்த பொருளையும் பார்க்கவில்லை எந்த ஜீவனையும் பார்க்கவில்லை அதனாலே அப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு வர வேண்டிய எனக்கு இறைவன் அருள் அருள் எப்படி நிர்ணயிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்வேன் அப்படி இல்லாத பொருள்களை நான் ஏற்க மாட்டேன் நயவே எனக்கு தானாக வராத இறைவனுடைய அருளினாலே கிடைக்காத பொருள்களை நான் வேண்டி பெற மாட்டேன் விரும்பி பெற மாட்டேன் எனக்கு கொடுக்கப்பட்டதை அடுத்தவருக்கு கொடுக்க மாட்டேன் வந்த பொருள் அனைத்தும் தள்ளேன் அனைத்து பொருளையும் நான் வைப்பேன் என்னிடத்தில் இருக்கும் அவை எனக்கு ஈஸ்வரன் கொடுத்த பொருள்கள் செல்வங்கள் அவற்றை நான் தள்ளேன் ஒதுக்க மாட்டேன் நித்தியமாய் தன்னிலையில் நித்தமாய் நிரந்தரமாக தன்னிலையில் தத்துவ ஆன்மரூபத்திலே நிலை நின்றான் அறிவுரியில் நிலையாய் நிற்பேன் நான் நிலையாக இருப்பேன் எது வரும் அது மறுக எனக்கு நிர்ணயித்தபடி எனக்கு கிடைக்க வேண்டியது அவை என்று என்னை சேரட்டும் கிடைக்கட்டும் என்று அழுந்தி ஒருமை ஏகான் மனம் ஒருமுகப்பட்டு எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டே ஆனான் அப்ப பிரம்மத்தோடு ஐக்கியமாக தயாராக இருக்கிறான் கதிர இரவி நாள் இயற்றும் வார என்ன வந்து வந்து தானே தோன்றிய தொழிலை பற்றி இந்தி செய்து செய்தும்னகன் எண்ணி காலம் செல்காலம் பின்னாடி ஒரு பாட்டுல சொன்னோம் இரவும் பகலும் மாறி வருவது போல பிறப்பும் இறப்பும் தோன்றுகிறது இதுலையும் வானோங்கு கதிர் இரவு நாள் ஏற்றும் வானோங்கு கதிர் தோன்றுகிற பொழுது நாள் பகல் மறைகிற பொழுது இரவு நாள் ஏற்றும் என்ன இப்படி இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல வந்து வந்து தானே தோன்றிய இப்படி மாறி மாறி இன்பமும் துன்பமும் பகலும் இரவும் வருவது போல மாறி மாறி வந்து உலகத்திலே இருக்கின்ற செயல்கள் தனக்கு இடப்பட்ட கர்மங்களை தொடர்ந்து ஈஸ்வர்ப்பணமாக சுயநலமின்றி மனம் அதிலே பயனில ஈடுபடாமல் கடமையை செய்து ஈஸ்வரார்ப்பணமாக தொழிலை பற்றியின்றி செய்து தனக்கு இடப்பட்ட கடமைகளை கர்மங்களை பற்கின்றி செய்து செய்வோம் என ஜனகன் எண்ணி ஜனக ஜனக மகாராஜன் நினைத்தார் நினைத்து என்ன பண்ணாரு தீனேய வருங்காலம் செல்காலம் எல்லா காலமும் துன்பங்கள் நிறைந்ததுதான் இருந்தாலும் வருங்காலத்திலே எப்படி இருக்குன்னு தெரியாது என்ற அது நமக்கு தெரியாத காலம் எதிர்காலம் வருங்காலம் எப்படி இருக்கும் துன்பங்களை கொண்டு வருமா இன்பங்களை கொண்டு வருமா ரெண்டு கலந்து வருமா தெரியாது அப்படிப்பட்ட எதிர்காலத்தை பற்றியோ கடந்து சென்ற காலங்களை பற்றியோ கடந்து சென்ற காலத்தில் ஏற்பட்ட துயரங்கள் சந்தோஷங்கள் எதை பற்றியோ சிந்திக்காமல் இன்றைக்கு நிகழ்காலத்தில் மற்றும் மனதை ஊண்டி ஒருமைப்படுத்தி தீனைய வருங்காலம் செல் காலம் சென்ற காலம் இவை யாவும் சிந்தை செய்யாமல் சிந்தை செய்யாம நிகழ்காலத்து நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளை நிறைவேற்றுகின்ற இந்த காலத்திலே ஊர் இமைப்பில் ஒருமைப்பாட்டோடு மன ஒருமைப்பாட்டோடு நகைத்தலோடும் மன மகிழ்வோடும் சிரிப்போடும் உலாமலுற்றான் நந்த மனத்திலே உலாமலுற்றான் எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட்ட கடமைகளை ஒழுங்காக செய்து பயனை எதிர்பாராமல் ஈஸ்வரார்ப்பணமாக செய்வது என்று ஜனக மகாராஜன் முடிவு செய்து கொண்டு அதில் கிடைத்த சாந்தத்தோடு மகிழ்வோடு உலாகி வந்தான் மூணாவது பெரும் பேறு பெற்றதல்லால் வாசி உல மற்ற மற்றொன்றால் வந்த வந்ததல்ல வாரிச மர கண் மாலை ஆசு இழதாய் செவ்வியதாய் தனசான விசாரத்தால் அடைவதெல்லாம் பேசுகிற இல்ல ஈணர்ச்சி தொழிலால் பெறலாமும் சிற்றரூபம் இது அழுத்தமான பாட்டு நாங்க இப்ப பேசிட்டு வந்த விசாரங்கள் எல்லாம் எத்தனையோ கர்மங்கள் எத்தனையோ இன்பு தன்பங்கள் குடும்பத்தை பா எல்லாத்தையும் பற்றினோம் அதை பத்தி ஆராய்ச்சி விசாரம் பேசிய விசாரத்தை எல்லாம் ஜனகர் அப்படிப்பட்ட காரியங்களாலே நடந்து நடைபெற்ற காரியங்களாலும் அவனுக்கு கிடைத்த குருவினுடைய உபதேசத்தினாலும் பேறு பெற்றானே தவிர வேறு துயரங்கள் பெறவில்லை பெற்றதல்லால் வாசி மற்றொன்று பெறவில்லை பாசினால் எதையும் அவன் மனத்திலே ஏற்றிக்கொள்ளவில்லை பெறவில்லை அதனால் வாசி இல்லாததுனாலே வந்ததல்லவா சுகம் பாரிசம தாமரை வாரிச மலர் கண்மார் வாரிச மலர்களே திருமால் வாசம் செய்கின்ற திருமால் அவனாலே ஆசை இல்ல குற்றம் இல்லாமல் களங்கம் இல்லாமல் தன்னை பற்றிய தனதான விசாரத்தாலே அடைவதல்லாம் இந்த பேச்சை அடைவதில் பெரும்பேத்தை மூசாந்தி அடைவது ஞானத்தை அடைவது சைத்தன்யத்தை பெறுவது பிரம்மத்தை அறிவது பிரம்மத்தை உணர்வது எல்லாம் தனது தனசான விசாரத்தால் அடைய வேண்டும் அதனை அடைந்தார் தேசிகரில்லா ஈனசி தொழிலால் தேசிகரே உருவில்லாமல் எந்த காரியமும் குருவில்லாமல் பூர்த்தி அடையாது நிறைவு பெறாது ஞானம் பெற முடியாது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எப்படி தெரிஞ்சுக்கலாம் படிக்கிறதுனால பட் குருவினுடைய உபதேசத்தை கேட்டு மனசில பதித்து அதனால அதுல ஏற்படுகிற தெளிவு தானாக கற்பதிலே கிடைக்காது தேசிகள் இல்லா ஈனசை தொழில் அப்படிப்பட்ட பெற முடியாது எப்படிப்பட்ட செய்ய முடியும் தன்னை பற்றிய விசாரித்தாலும் குற்றம் இல்லாத செயல்களாலும் பாரிசமான திருமங்களுடைய அருளாலும் தொடர்ந்து கற்றுவந்தாலும் விசாரத்தாலுமே பெற முடியும் அப்படி பெற்றதெல்லாம் ஜானகர் வேறு எதையும் பெறவில்லை நல்ல காரியங்களையும் செய்தார் நல்லவற்றையும் பெற்றார் அதனாலே அவர் குருவினுடைய அருளாலும் தன்னுடைய அடைந்தார் மூன்றாவது பாடல் முப்பத்தி நாலாவது பாடல் இயற்றுகின்ற புண்ணியத்தை புவியில் உள்ளோர் சிறப்பான நல்லறிவு மிக்க சிறப்பான நல்லறிவு மிக வேண்டும் என்று முதல் செய்த பேருபத்து வெளிநிலமாம் நிலமாய் இருந்து பிரியர் வேலையாகி நச்சு மரம்பித்தாகும் பேதன்மையை பிளக்கல் வேண்டும் இது முப்பத்தி நாலாவது இது என்ன சொல்றாரு மற்ற காரியங்கள் அகத்திற்குள்ளே செய்கின்ற சிந்தனைகள் அகத்துக்குள்ளே செய்கின்ற விசாரங்கள் ஞானம் பெறுவதற்குரிய காரியங்கள் புறக்காரியங்கள் எல்லாம் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட கர்மங்களை செய்ய அந்த புறக்காரியங்களாலே நாம் புண்ணிய பாவங்களை பெற முடியும் ஒழிய ஞானத்தை பெற முடியாது இது எல்லாருக்கும் நல்லா தெரியும் கர்ம அவனுக்கு மனம் தூய்மையாகும் அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும் அடைய முடியாது சைத்தன்யம் என்பதை உணர்ந்து அதனோடு ஐக்கியமாக பொழுதுதான் அவனுக்கு ஞானம் கிடைக்கிறது வீடு கிடைக்கிறது மோட்சம் கிடைக்கிறது அதனாலே புறப்பேர்களை வேண்டி புற நன்மைகளே உலகத்தில் வேண்டிய நன்மைகள் இருக்கின்றன அவற்றை நம் நமக்கு புண்ணிய பாவங்கள் கிடைக்குமே ஒழிய வீடு பேர் கிடைக்காது எப்ப மோற்றம் கிடைக்கும் சிறப்பான நல் அறிவு மிக வேண்டும் சிறப்பான நல் அறிவு நமக்கு நல்ல அறிவு வேண்டும் விவேகம் வேண்டும் ஞானம் வேண்டும் சைத்தன்யம் ஆன்மஸ்வரூபம் என்பதை உணர வேண்டும் நம்மிலே வேறு நாம் உடல் அல்ல பஞ்செந்திரியங்கள் இல்லை உடல் இல்லை கைகால் இல்லை இதெல்லாற்றையும் தெளிவாக தெரிந்து நாம் ஆன்மஸ்வரூபம் என்று அறிந்து சிறப்பான நல்றிவு வேண்டும் உடனேயே தோன்ற வேண்டும் செய்ய பெருமை கிடைக்கும் முக்தி கிடைக்கும் சிறப்பான ஆபத்து விளைநிலமாக இருந்து துய வேலையாக நம்முடைய உலகத்திலே பலவிதமான செயல்கள் இருக்கிறது செய்கிறோம் சிறப்பான துயர் விளை நிலம் விளைகின்ற நிலம் நம்முடைய நிலத்திலே நெல் விளையலாம் கோதுமை விளையலாம் சோளம் விளையலாம் துயர் விளையக்கூடாது ஆனால் பிரபஞ்சத்திலே எந்த காரணம் கொண்டும் முழுமையாக நல்ல விளைவுகள் முழுமையாக கிடையாது அதிலே சோகம் கலந்தற்கும் துயரங்கள் சிறப்பான ஆபத்து விளை நிலம் ஆபத்துக்களை விளைவிக்கின்ற நிலமாகிய நிலத்தில் இருந்து கடலாகிய வேலையின கடல் கடல் துயரங்களை தரக்கூடிய கடலில் இருந்து பிறப்பான நச்சு அப்படி துயரங்களை தரக்கூடிய நில நிலங்களிலே நச்சு மரம் எப்படி பிறப்பு இறப்பினை தரக்கூடிய நச்சு மரம் உருவாகும் விதை நம்ம சொல்றோம் இவ்வளவு ஊன்றுக்கும் ஆள விழுது ஆல விதை ஆலநச்சு விதை திரும்ப அது பெரிய வெளிச்சமாக கோடிக்கணக்கான இலைகள் ஆயிரக்கணக்கான பூக்கள் அதெல்லாம் எப்போ ஒரு சின்ன விதையிலிருந்து அது போல நச்சு விதையினால சிறப்பான நல் அறிவு என்று முதல் செய்யும் ஆரம்பத்திலே செய்தால் நிச்சயமாக பயன் கிடைக்கும் பெயர் கிடைக்கும் ஆபத்திருக்கின்ற விளை நிலத்திலே சுயம் இருக்கின்ற பகுதியிலே நீ வேலைக்கு செய்யப்பணா பிறப்பான நச்சு பிறக்கும் நச்சு தோன்றி உன்னை அழிக்கும் அப்படிப்பட்ட பே பிழக்கல் வேண்டும் பேதுமையை கோடாரியால நச்சு மரத்தை கோடாரியாலே வெட்டி எரிய வேண்டும் பிளக்கல் வேண்டும் இதுக்கு என்ன ஞானம் என்கிற கோடாரியால் பிரக்ஞ்ச கோடாரியால் வெட்டி சாய்க்க வேண்டும் எதை சாக்க வேண்டும் நச்சு மரத்தை நச்சு மரம் என்பது தரக்கூடிய ஆழ்ந்த கடல் தொடர்ந்து தரக்கூடிய நிலம் இவற்றிலே வெளிந்த நச்சு மரம் அத்தை பாட்டு இலங்கிய சிந்தவமணியான் இலங்கிய சிந்தவமணியான் இதயம் எண்ணம் சரக்கு அறையில் இருக்கும் போதம் இருக்கும் போதும் விவேகியற்கு கருது பொருள் கற்பகம் போல் கணத்தில் தரும் கணத்தில் நல்வம் துலங்கு விசாரம் படைத்து பேதமையை போய் நல்லறிவு தோன்றினோரை விலங்கு கவசத்தோரை அம்புகள் போல் காமாதி விகற்பம் தாக்கா இது இன்னொரு அழுத்தமான ஒளி வீசுகின்ற சிந்தாமணி சிந்தாமணி நான் சொன்னால் கௌதம் கௌதமனம் அது ஒரு விலை மதிப்பெற்ற மாணிக்கம் அப்படிப்பட்ட சிந்தாமணி இலங்கிய இலங்கிய சிந்தாமணியா இதய மனம் சரக்கரையில் இதயம் என்கிற குறைகளிலே இருக்கும் போதும் ஆத்மா எங்கே இருக்கிறது நம்முடைய இதய குகையில் இருக்கிறது ஞானம் எங்கே இருக்கிறது நம்முடைய இதய குகையில் இருக்கிறது கலங்கள் எல்லாம் உவேகி அந்த ஞானத்தை பெற்று கலங்க பிள்ளாத கலக்கங்களை தீர்த்து மிக தெளிந்துடைய விவேகியர்களுக்கு கருது பொருள் கருது கொண்டு வேண்டுகின்ற பொருள் போல கேட்ட உடனே நினைச்ச உடனே கற்பகம் போல் மரம் போல் அருளும் நல்கும் படைத்து பேதண்ணை போய் தொடர்ந்து துலங்குன்னா நன்றாக விளங்குகின்ற துறங்குகின்ற விசாரணை ஆய்வும் போய் நல்ல தோன்றவும் அப்படி தோன்றியவரை விலங்கு கவசத்தோட அப்படி தோன்றியவர்களுக்கு அவருடைய அறிவும் ஞானமும் கவசமாக இருக்கும் கவசத்தோடு அம்புகள் தாக்காது எந்த அம்புகள் காமாதி அன்புகள் காமம் ஆசை குரோதம் லோகம் மதம் ஆச்சரியம் என்கிற ஐந்து வகை மதங்கள் குற்றங்களும் அவர்களை தாக்காது அவர்கள் பூரண ஞானியாக பூரண ஞானம் பெற்றவர்களாக எப்பொழுதும் இளங்குவார்கள் விளங்குவார்கள் அவர்களை எந்த விதமான காம குரோதங்கள் இது முப்பத்தி அஞ்சு பாட்டு இந்த கதையில கடைசி பாட்டு பரமாதித்தனை மறை அறிவற்று கடித்து படர்ந்து மீண்டும் அகங்காரமும் சிதறிப்போகும் வரமான பதம் வேண்டில் தன் மனத்தின் ஆசை முதல் மாற்ற புவியை உழுது என்றோ விளை பயன்கள் உருகின்றன இது கடைசி பாட்டு இறுதிப்பாட்டுல அழுத்தமான கருத்துக்கள் சொல்லி முடிக்கிறார் ஆதித்தன் என்பது சூரியன் பரமா ஆதித்தன் என்பது எங்கும் நிறைந்திருக்கின்ற ஒளிமயமான சூரியன் சூரியன் வந்து நமக்கு நினைக்கிற நமக்கு பகல் நமக்கு இங்கே இரவாக இருக்கும் பொழுது அந்த நம்ம இப்போ வடக்குன்னா தெற்கு மேற்க அமெரிக்காவில் பகல் அதனால சூரியன் சுழன்று கொண்டிருக்கிறார் பூமியை சூரியனை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது அதனால காலங்கள் மாறி மாறி வரும் அப்படி பரமாதித்தன் பலமுள்ள தர்மத்திற்கு மறைத்து அவனை மே மறைக்க முடியும் எப்ப மலை மேகங்கள் கொஞ்ச நேரத்துக்கு மறைக்கலாம் மறைத்து கருத்து அறிவற்று மேகங்கள் மறைப்பதனாலே சூரியன் கருத்து தோன்றலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் அறிவற்று ஜானத்தை இழந்து அஞ்ஞானத்தோடு கழுத்து படந்து அஞ்ஞானம் தோன்றி கொஞ்சம் மீண்டும் மீண்டும் வருகிற பொழுது திரும்பவும் சூரியன் மொழி நன்றாக தோன்றும் திறம அகங்கார முகிலை திறமான வலுவான அப்படிப்பட்ட அகங்காரம் என்கிற வேகத்தை எது கொண்டு அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் எது கொண்டு அழிக்க வேண்டும் விவேக காற்றால் விவேகம் என்னும் பெருங்காற்றால் அழித்து கலைத்து போர் சிதறிப்போகும் வரமான பதம் வேண்டில் நாம் விரும்புகின்ற வரமாகிய பரமபதத்தை பிரம்ம ஐக்கியத்தை பெற வேண்டும் என்ற மனத்தின் ஆசிகளை முதலில் அறுக்க வேண்டும் மனத்தினுடைய ஆசிகளை முதலிலேயே மறுத்து உரமான புவியை அப்ப என்ன பண்றது எந்த விளைச்சலுக்கும் முன்னாடி அந்த நிலத்தை உழுது பண்படுத்தினால்தான் பக்குவரத்துனால்தான் வெளிச்சம் வரும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் உழவ என்ன பண்ணுறாங்க மூணு தடவை உழுவாங்க முதல்ல புழுதி அடிக்கிறதுன்னு பேர் அப்போ தண்ணி இல்லாமல் வெறும் என்ன தண்ணி இல்லாமல் வெறும் மணல உழுக வேண்டியது புழுதி பறக்கும் அடுத்தது தண்ணியை முட்டி அது சேது சகதியமாக சொல்ல மூணாவது முறை விழுந்ததுக்கு அப்புறம் தான் வெத பொருவாக வெதை போடுறப்பவும் ஒழுங்கு பண்ணி பாத்தி கட்டி வெதை போட்டு வளர்ப்போம் அப்படி பக்குவப்படுத்தாமல் விவசாயம் செழிக்காது விவசாயம் செழிக்க வேண்டும் என்றால் பரமான பதம் வேண்டியிருக்கும் நாம் விரும்புகின்ற வரமாக விரும்புகின்ற வரமாக கேட்ட பரமபதம் வேண்டும் என்றில் ஐக்கிய வேண்டும் என்றில் நம்முடைய மனத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆசைகளை துறந்து ஆசைகளை அகற்றி நம்முடைய மனத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி என்றால் விளைவி வேண்டுகிற விளைவி விரும்புகிற அதிகமான விளைச்சலை விரும்புகிற விவசாயி எப்படி தன்னுடைய நிலத்தை முதலிலே பக்குவப்படுத்தி அப்புறம் விதை களைபறித்து அறுவடை செய்வானோ அதே போல நாமும் நம்முடைய மனத்தை பக்குவப்படுத்திக் வேண்டும் ஆசைகளை அகற்றி தூசிகளை நல்ல செடிகள் வளர்வதற்கு ஏதுவாக நாம் மனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது நமக்கு உபசாந்தம் கிடைக்கும் உபசாரந்தம் கிடைத்தால் நிச்சயமாக நாம் தியானத்திலே ஆள முடியும் தபத்திலே இருக்க முடியும் அதனாலே நாம் பரமபதத்தை அடைய முடியும் சார்கதி இங்கும் நமக்காவும் எந்தாகுவானும் அருக்கோனாகுவானும் குரு சகனானு சகபீரியகை தேஜசி தமஸ்து மாத்